ாமத்திற்கு மண்டதாக சென்ற ஆண்டிலே அருமகராக இயேசு கிருஷினுடைய பாடுமரங்களை தியானித்த நாம் இந்த ஆண்டிலும் இந்த பாடுமரன் ஆறாவது பங்கு பெற்று தேவனுடைய அன்பையும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இவன் நாம் எல்லாருக்கும் இறக்க பாராட்டியிருப்பதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏன் இந்த உலகத்தில் வந்தார் எதற்காக அவர் பாடுபட்டு மறித்தார் என்பதெல்லாம் மறுபடியும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் நாம் அடைந்திருக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையினுடைய மேன்மை எவ்வளவு பெரிதென்பதை மறுபடியும் உணர்ந்து அதனால் உண்டாகிற மகிழ்ச்சியில் நாம் கழிவற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தேவ நம்ம கட்டளை கொடுத்து திருச்சியின் தலைமை அப்போசின் மூலமாக சபையிலும் தலைமை முதல் சபைகளிலும் இந்த நாளிலே அருமையற்றாய் இயேசு கிறிஸ்தினுடைய பாடு மரணங்களை தியானிப்பதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவரை நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துதான் கடவுளந்து சொல்லிக் கொள்கின்ற பெரும்பகுதி மக்கள் இந்த நாட்களை வீணாக கழித்துக் கொண்டு கலந்து கொள்ளாமலும் தங்களுடைய சொந்த அலுவல்களில் சிக்கிக்கொண்டு இந்த மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே இரவனாகி ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிதான தந்து நமது தேவனை புகழும்படியாக அவருடைய நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக மறுபடி வேத வாக்கியங்களை வாசித்து தியானிக்கும்படியாக இந்த நல்ல நாளையை வாழ்நாளிலே கூட்டித் தந்ததற்காக ஆண்டவரை நாம் சேர்த்தரிப்போம் ஆகிறோம் இந்த நாளிலும் கத்தூரி ஆவியானவர் நம்முடைய அதிமுகளுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்புகிற சில வேதமாகங்களை நாம் திபத்தோடு வாசித்து தியானிக்கலாம் லேவியர் ஆகவும் அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டு வசனங்களை ஒரு வாசிப்போம் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாக்களுக்காக பாவனிவர்த்தி பாவனிவர்த்தி செய்யும்படி கட்டளேன் ஆத்மாவிற்காக பாவனிவர்த்தி செய்கிறது ரத்தமே அது நிமித்தம் உங்களில் ஒருவன் ரத்தம் பூசிக்க உங்கள் நடுவே நான் தங்குகிற அந்நியனும் ரத்தம் பூசிக்க வேண்டாம் என்று இசிறவேலின் புத்திரத்துக்கு சொன்னதென்று தேவனாகிய கருத்தருத்திருப்பட்டுகின்றார் இதுமாய் மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கற்றிட்டேன் ஆத்மாவிற்காக பாவ நிறுத்தி செய்கிறது ரத்தமே அது நிமித்த உங்களில் ஒருவனும் ரத்தம் குசிக்க வேண்டாம் என்று இறைவாக்கு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் ரத்தம் பூசியக்கூடாது என்று தெரியும் சிலருக்கு ஏன் புசிய கூடாது என்று சொல்லி தெரியாது அதாவது ஆத்மாவினுடைய உயிர் மனுஷனுடைய உயிரெல்லாம் ரத்தத்தில் தான் இருக்கின்றது அது மிருகமானாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி உயிர் ரத்த மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது அகனால் ரத்தத்தை குசியும் பொழுது அந்த உயிரை அவன் சாப்பிட்டது மாதிரி ஆகிவிடுகின்றது அகனால் ரத்தம் குசியக்கூடாது என்று சொல்லி தெய்வக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்தமல்ல உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிமித்தி சேமிக்காத கட்டளையிட்டேன் அத்துவமருக்காக பாவ நிதத்தி செய்கிறது ரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கின்றபடியால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இத பல ஏற்பாட்டு காலத்திலே ஆடு கடாக்களை பலி செலுத்தி இந்த பலியை நினை கூறும்படியாக குமாரராகி கிறிஸ்து பலி செலுத்தப்படப் போகிறார் என்பதை அன்றுள்ள இசைநேயர் மக்கள் உணர்ந்து அமிதமான ஆடுகளாய் பலி செலுத்தி இந்த பள்ளியில் அவர்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒழுங்கை செய்யப்பட்டது அதை சரியாக செய்த மக்கள் ஆறு இந்த பலியின் மாலமாக பூரணப்படுத்தப்படுகிறார்களாம் அதனால் பிளவாயி தேவன்முடைய குமாரனாக் யேசு கிறிஸ்தரை நமக்காக பரிசெலுத்தி பாவ நூர்த்தி செய்திருக்கிறார் பரிசுத்த வேதவாக்கியை நமக்கு படிப்புகிறது ஆகிலிருந்தே ஆராதனை ஆரம்பித்த போது ஆதி ஆகமத்திலே ஆதாமனுடைய பிள்ளைகளாகிய காயிலும் ஆவியிலும் ஆராதனை செய்ய கடந்து போன ரெண்டு பேரும் ரெண்டு வகையான ஆராதனை செய்தார்கள் ஒன்றை கருத்தில் அங்கீகரித்தார்கள் என்று அங்கீகரிக்கவில்லை என்று வேதம் சொல்லப்படும் இவனும் கருத்திற்கு தான் காணிக்கை செலுத்தினான் அவனும் கருத்திற்கு தான் காணிக்கை செலுத்தினான் விசுவாசத்தினாலே ஆவேல் காயினுடைய பணியிலும் மேன்மையான பணியை பெற்றான் என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது அதால் பால நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆனால் ரத்தம் செந்தப்பட வேண்டும் யார் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி முடைய காலத்தில்தான் மகிழ்ச்சி இழைக்க பற்றி எழுதியிருக்கின்றது அன்றைக்கும் மகிழ்ச்சியிலிருந்திருக்கிறார் பிரதான ஆசாரியனை உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் மோசியனுடைய கால வரைக்கும் அந்த மகிழ்ச்சியிலே இருந்திருக்கிறார் வேதத்தில் ஆங்காங்கே குறிப்புகளை நாம் பார்க்க முடிகின்றது அமிதமாக ரெண்டு பேருக்கும் காயிருக்கும் ஆவியலுக்கும் கற்றுக் கொடுத்து உங்கள் தகைப்பெறு விதமாக மீறுதல் அந்த பாவத்தில் நீங்கள் விடுதலை பெற்று இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு பலி செலுத்தி ஆராதனை செய்ய வேண்டும் என்று ரெண்டு பேருக்கும் ஆராதனை ஆலோசனை கொடுக்கப்பட்டது ஆமேலத்தை சுவாசித்து தன்னுடைய மந்தையிலே கொடுமையான நேர்த்தியான ஆட்டுக்கடாக்களை பிடித்துக் கொண்டு வந்து பலி செலுத்தினான் காயினுடைய உளுத்திலே சாத்தான் பேசி இருக்கிறான் அப்படி ஒன்றும் அப்படி ஆராதிக்க வேண்டும் அவசியமில்லை எப்படியும் ஆராதிக்கலாம் கடவுளுக்குத்தானே ஆராதனை செய்யும் நீ விவசாயம் கொண்டு சென்றவன் காய்கறிகளை பறித்துக் கொண்டு வைக்கலாம் தானே ஆடு பயக்கிறவன் ஆட்டுக்குண்டிய பலி சொல்லத்தட்டுமே அவன் காய்கறிகளை பறித்துக் கொண்டு வைத்தான் இந்த சிறுவதத்தில் எழுதியிருக்கிறார் ரெண்டு பேர் ஆராதனை செய்யப்படுறதுல ரெண்டு பிரிவாக ஆராதனை மாறிவிட்டது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் உலகத்தில் இருப்பது ஆச்சரியப்படத்தக்கதல்ல இதில் எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் ரத்தம் சிந்தனில் இல்லாமல் பாவம் அன்னிப்பு எவரே இருக்க வேண்டும் பத்தாம் அதிகாரம் நாலும் ஐந்து வருஷங்கள் பலியானல மாற்றப்பட்டதை கொடுத்து வெள்ளாட்டுக்கடா இவள் ரத்தம் பாவங்களை நிவிற்த்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பழியையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் காலை வெள்ளாட்டுக்கடா இல்லை ரத்தம் பாவங்களை நிவிற்த்தி செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்க நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்த மணி என்று சொல்லி குமாரனாகி கிறிஸ்து சொன்னார் என்று இங்கே பரசுத்தாமி அந்த என்று மகிழ்ச்சி வைத்திருக்கிறார் ஆடுகா பள்ளிகளிலே பாவம் நிவர்த்தி உண்டாக போவதில்லை விடுதலை உண்டாக போவதில்லை ஆகினாலே அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக குமாரனை பரிசெலுத்த வேண்டும் என்று பிலாவானவர் விரும்பினபடினால் குமாரன் தனக்கு ஒரு சரீரம் வேண்டும் என்று சொல்லி பிலாவினிடத்தில் அந்த சரீரத்தை பரிசெலுத்துவதற்காக ஒரு சரித வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாமனிசன் தலைவர் வெளிப்பட்டார் என்று பரிசுத்த வேத வாக்கின் சொல்லுகிறது புலோசியர் ஒண்ணாம் அதிகாரம் பதினான்காவது வாசிக்கும் பொழுது இங்கே பரிசுத்த பவுல் தெளிவாக எழுதுகின்றார் குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவமதிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறார் குமாரனாகி அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மூழ்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினுடைய இன்று நாம் அடையும்படியான ஒரு பாக்கியத்தை கற்று நமக்கு கட்டிருக்கிறார் இன்று ஆராதனை செய்கிற கோடிக்கணக்கான லட்சிப்பை அடைந்து கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த லட்சிப்பு எப்படி கிடைத்தது என்பதை எனக்கு நன்கு உணர இயேசுநாதனுடைய பாடமன தியானிக்கின்றதானது யார் கொண்டு தந்தது பாட்டாவா தாத்தாவா என்பதை உணர்ந்து அந்த ரட்சிப்பு நமக்கு திருச்சபையின் மூலமாக கிடைத்தது என்பது அறிந்து திருச்சபையினுடைய மேன்மையை எருமக்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அனைவருக்கு இயேசுநாதர் வேண்டும் சபை வேண்டாம் என்கிற மனதிலை உலகத்தில் பிரிவிட்டது அப்படியொன்னு சபை ஒன்று அவசியம் இல்லை சபை காது இயேசுநாத உன்னை ரசிக்கவில்லை என்று சொல்லிக் கேட்டால் அவருக்கு காரணம் சொல்ல மாட்டார்கள் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்கின்றவர்கள் இந்த குமார் நாய் அவருக்குள் அவருடைய பாவமதிப்பாகி மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது எழுதப்பட்ட வேலோசனத்தின்படி அந்த மீட்பை இன்னும் பெற்றுக் அது குறித்து கருத்தராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ரட்சிப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது ஆசிப்போம் பதினாறாவது அதிகாரம் பதினாறு பெற்றவன் பெற்றவன் இல்ல இயேசுநாதன் தானையா கும்பிடுகிறாங்க காடைக்கு எல்லாம் கொடுக்கிறாங்க கோயில் எல்லாம் திட்டுக் கொடுத்தாங்க மிஷினரிகளெல்லாம் அனுப்பினாங்க அவர்களுக்கு ரஷிப்பு கிடைக்காமல் போதுமா என்று சொல்லித்தவர் சொல்கிறார்கள் இயேசு விசுவாசம் உள்ளவனாக ஞானசுநாதனம் பெற்றவர் ரஷிக்கப்படுவான் விசுவாசியாதவன் ஒரு ஆக்கிரைக்குள்ளாக திருக்கப்படுவார் இந்த கள்ளப்பிரசிக்குமார் ஏராளமானவருடைய பணம் சம்பாதிப்பதற்காய் ஊழியம் எல்லாம் இதற்கு நடக்கிறது தெரியுமா வியாபாரமாக ஆகிவிட்டார் இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள் என்று இயேசுநாதன் சொன்னார் இவர்கள் அதற்கு ரேட்டு பேசிதான் கொடுக்கிறார்கள் கொடுக்கிறவர்கள் ஞாயிறத்தை பற்றி சொல்லவேய மாட்டார் சொன்னால் ஆட்கள் வராது கோயில்களில் நம்ம எடுக்க மாட்டோம் பாதிப்பதற்கு வழியை கற்றுக் கொண்டவர்கள் இந்து மக்களை ஆபத்துக்குள்ளாக ஆக்கினைக்குள்ளாக அனுப்பிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது தேவனாகி கருத்திருந்த கடைசி நாட்களிலே திருச்சபை எழுப்பி காலமே அப்போசன் மூலமாக உபதேசங்களை தெளிவுபடுத்திக் கொடுத்து இப்படித்தான் மனிதனை ரஷிக்க வேண்டும் ரட்சிப்பை இப்படித்தான் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறது எமீதமாக தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று திருவசரத்தை வழங்கச் செய்து இந்த திணிச்சதின் மூலமாக வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை அறிந்த ஆண்டு அவருடைய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டேன் அழுதை திருமண உடனே கிடைக்க ரோட்டில் போனாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அழுதி ஜபித்தால் ரஷிப்பு கிடைத்து விடும் என்று சொன்னார் சிவசை காரங்களும் ஒரு சபை கொண்டு வந்து அப்படி கிடையாது அப்போ சொன்ன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசிங்க எடுத்து வாசித்து விட்டு அவர் தலையில கை வைத்தார் வாசிங்க தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் வர்களை கருத்தர் அனைந்திரபு சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் அவர் இந்த வசனத்தை வாசித்து சொன்னார் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் பிரசனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இந்த வசனத்தை வாசித்து பார்த்தவர் தான் தெரிகிற ஆங்கிலமே எடுத்து பார்த்தார் ரட்சிக்கப்படுகிறவர்களை கருத்து அணுகிரபு சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் இயசுதாவது கொடுக்கிறார் புரியமான தேவையானமே காலம் செல்ல செல்ல ரஷிக்கப்பட்ட மக்களுக்கு சபையின் மேலே ஒரு அதிருப்தி உண்டாகி அது மாதிரி அவிசுவாசம் உண்டாகி வேறு எங்கும் எல்லா இடத்துக்கும் தான் தான் இருக்கு நல்லா தான் இருக்கிறாங்க அவருக்கு பணக்காரனா இருக்கிறான் பட்டதாரியாக இருக்கிறான் அதை கொடுப்பதற்காக இல்லை பாவ மன்னிப்பாக கொடுப்பதற்காக வந்தார் பத்தம் சுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சில சொல்கின்றது கல்லாது என்பதை அங்கீகாரம் பெறாத சான்றிதழ் கொடுத்திருந்தாலும் அந்த சான்றிதழை வைத்து வேலை பார்க்க முடியாத அரசாங்கம் அதை அனுமதிக்காது என்பதை கற்றவர்களுக்கு மாத்திரம் தெரியும் அதுபோல வேதத்தை கல்லாதவர்கள் வேதத்தை அறியாத மக்கள் விதமாக மக்களை தற்பிதமாக நடத்தி சான்றிதழை கொடுத்து நீர்ச்சிக்கப்பட்டாய்விட்டேசனை அழைத்துக் கொண்டு போவாரும் போதித்து மக்களை பாவத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நான் ஏசுநாதனுடைய பாடுவந்தத்தை தியானிக்க வந்திருக்கிறதான இந்த மரணத்தின் மூலமாக நாம் பாவமளிப்பை எப்பொழுது பெற்றுக் கொண்டோம் எங்கே பெற்றுக் எப்படி பெற்றுக் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் மற்றவர்களுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுத்து இதுதான் ரூடிய வழிபி வேலத்தை காண்பிக்க வேண்டும் என்று விரைவாக்க நமக்கு சொல்லி உயிர் சேர்க்கல ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள பொழுது சபை குறித்து வரிசையில் உயர்வான ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது வாசிக்கலாம் உதவங்களில் தமிழ் வலது வாசத்தில் உட்காரும்படி செய்து அவரை உன்னதங்களிலே தமிழகத்தில் உட்காரும்படி செய்துடைய கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புரனுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரலினார் சபை என்று என்ன தெரியுமா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு சபை அவருடைய சரீரத்திலிருந்துதான் எல்லா வல்லமையும் புறப்பட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாம் புறப்படுகின்றது அந்த சரீரம் தான் இந்த சபை என்று சொல்லி பரிசு பயிரெழுதுகின்றார் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறபடி நிறைவாகி சரீரமாகி சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார் என்று எழுதியிருக்கிறபடினால் அந்த சபைக்குத்தான் ஒரு தலை மற்றவர்கள் தலைவர் என்று சொல்லிக்கொள்ளலாமல் மற்றபடி அவர்கள் தலைவராக ஆகிவிட முடியாது என்பதை காலம் நிரூபிக்கப்படும் ஆசைப்படுகின்றோம் ரத்தமானது பாவத்திலிருந்து படிப்பு அந்த லட்சிப்பை ஞாபகத்தின் மூலமாக நம்ம பெற்றுக் கொள்கிறோம் சொல்லுகின்றது ஒன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒன்னாம் அதிகாரி ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டி அவர் சிறுபரிசு நிறைய சமாதானத்தை உண்டாக்கி உள்ளவைகள் உள்ளவர்கள் பர்லோகத்தில் உள்ளவர்கள் யாவும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்பினார் என்று சொல்லி பரிசுத்தவேரன் சொல்லுவார் ஆனால் பாரசீன உடனே அதற்கு முன்னாலே பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக மனிதனும் ஒன்றாக உறவாடி கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது உடனே தேவனுக்கு மனுஷனுக்குள்ள உறவு அச்சுப்போய்விட்டது மனிதன் பகையாளியாக மாறிவிட்டால் கடவுளத்தில் சேர முடியாத மாறிவிட்டபடினால் இயேசுநாதனுடைய பலியின் மூலமாக இயேசுநாதனுடைய ரத்தத்தின் மூலமாக பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்க வேண்டும் பகமையை மாற்ற வேண்டும் என்று பிதாவானவர் விரும்பினார் என்று பரசுத்தாமியானவர் வெளியேற்றார் உலகத்தார் நம்மை பகைத்துக் கொண்டு போகிறத குறித்து கவலைப்படாத உறவினர்கள் தள்ளி வைத்தோட மீட்கப்படாத குறித்து கவலைப்படாதீர்கள் நம் பரலகத்துகளோடு கூட உப்புரவாக்கி எடுக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அநேகருக்கு மீட்புக்குள்ள வந்த பிறகு சொந்த ஜாதி சொந்த சமுதாயம் சொந்த உறவு இந்த பாசமே அதிகமாகி அதிகமாகி இறங்கினுடைய பாசத்தை அநேகர் குறைத்துக் கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கிறப்படி ஆகிவிடாதீர்கள் பரலோகத்தோடு பெருவாகி பரலோகத்தை மூலோகத்தில் ஒன்றாக இணைப்பதே அவர்களுடைய விருப்பமாக இருந்தபடியினால் அது இயேசு சிறுவில் சொன்ன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி சமாதான மனுஷனுக்கு எப்போ இழந்தும் தெரியுமா பரலோகத்தை விட்டுவிட்டவுடனே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுவிட விட்டுவிட்ட உடனே அவருக்கு பயம் உண்டாக ஆரம்பித்து எவ்வளவு பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் தேவனுடைய உறவு இல்லாத போனால் சமாதானம் இல்லை என்பதை உங்களுக்கு தெரிய ஒரு சின்ன பாவம் செய்துவிட்டவுடனே சமாதானம் குறைந்து போகின்றது அடிக்கடி வேதனைகள் உண்டாகிறது அறிக்கை செய்த பிறகு மாற்றமே ஒப்புறவாத பிறகு மாத்தருமே சமாதானம் உண்டாகின்றது அகிநாடு உலகத்தில் எல்லாருமே சமாதான பெற்றுள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க முடியும் அரசியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று நேசநாதர் பிறந்த பொழுது தேவ தூதர்கள் பரமேஸ்வரி திரல் கூட்டம் வந்து சொன்னதாக வாசித்திருக்கின்றோம் அப்படி உலகத்தில் எல்லாருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறது எப்படி தெரியுமா அவர் சிலுவலி சிந்த ரத்தினாலே ஹால அந்த ரத்தத்தினால் தான் பாவமணி பூண்டாகின்றது அகினால் மனிதன் தேவனோடு உறவாட ஆரம்பிக்கின்றான் மனிதனும் தேவனை பரிசுத்த வேதாகமத்திலும் வாசிக்கின்ற அந்த ஒப்புரமாக ஊழியத்தை தேவன் எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகின்றார் அது அப்போ சொல்களுக்கு மாத்திரமே அந்த ஊழியம் என்ற ஊழியம் இல்லை ஆகினால மற்றொரு புதிய அரசை பகைப்பது வெறுப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய ஊழியர்கள் தான் வேறு விதமாக இருக்கிறது பிரசோகங்கள் வேறு விதமாக இருக்கின்றது அவர்களுக்கு தெரியாதே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் தங்களுக்கு போதன போதர்களை பகைத்துக் கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கூட ஜெயம் பண்ணிட்டு போகலாம் என்கிற எண்ணங்கள் எல்லாம் சிலருக்கு வர ஆரம்பிக்கிறீங்க எதை காட்டுகிற தெரியுமா நீ சாத்தானோடு கூட உறவு திருப்பீன் என்பதை காட்டுகின்றோம் உங்களுக்கான சிந்தப்பட்ட நிறத்தத்தோடு அல்பமாக நிறைத்து தேவன் கொடுத்த ரஷ்ப்பை தப்பிதமாக எண்ணி போகக்கூடிய ஒரு சூழலை நீர்களுடைய உள்ள நிலையில் உண்டாகி விடுகிறது ஆகாதபடிக்கு இந்த பாடபரண தியான கூட்டத்திலேயே நன்றாக உணர்வடைந்த ஆண்டவரே நீர் சிந்தனை ரத்தத்தினாலே பாயமணிப்பாகி மீட்பை பெற்றுக் கொண்டேனே சமாதானத்தை அடைந்திருந்தேனே தேவனோடு உறவாடி கொண்டிருந்தேனே இப்பொழுது குறைந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து அப்படிப்பட்டவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தேவசநிதானத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நீங்க நூக்கா இருபத்தி இரண்டாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பக்கத்திற்கு நாள் அவர் மிகவும் வியாபலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெமணினார் அப்படி வேறு ரத்தத்தின் தரையிலே விழுந்தது என்று சொல்லி அவர் மரணத்தை சந்தித்திருக்க முடியும் என்று ஆராய்ச்சியாளரும் சொல்லுறோம் அவ்வளவு துக்கம் நம்ம பாவத்தை ரொம்ப பயன்படுத்திட்டு பிற வாழ்க்கை சொல்லிட்டு போயிடுறோம் பாவத்து குறித்து இருக்குமானால் அதை குறித்து ஒரு கசப்பு இருக்குமானால் நிச்சயமாக பாவத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் யாருக்கு இவர்கள் இடத்தில் கசப்பான பொருள்களை மருந்துகளை கொடுத்தா குடிக்கவே செய்ய இனிப்ப கொடுத்தாலே பாவம் செய்யக்கூடாது என்று அறிந்திருந்த போதிலும் அது அவனே இருக்கிற தேர்ஷாக அது பொழுதுபோக்காக வேடிக்கையாக இருக்கின்றபடினாலே பாவம் செய்துவிட்டு பின்னால் அறிக்கை செய்யறதும் அரசு ஆவப்படுகிறதும் அப்படி இல்லாதபடிக்கு இயேசுநாதனுக்கு சர்வலோகத்தின் பாவத்தை அவர் மீது பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்ததாம் அது விலக வேண்டும் மீண்டும் தடவை ஜெமித்தார் இந்த பாத்திரம் என்னை வெட்டி நீங்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது மூன்று தடவை அதற்கு பதில் கிடைக்கவில்லை அதை அவர் அனுபவிக்க வேண்டிய சூழலே வந்தது அவர் பாவியாக வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்த பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் உடைய ஆரம்பித்திருக்கின்றது நேர்வை ரத்தத்தின் பெருந்துணிகளாக மாறிவிட்டது என்று பரிசித்தாதி எழுதி அப்பொழுதே அவருடைய வந்த பொழுது தேவ்த ஒரு தேவதூதனை அனுப்பி அவரை பயப்படுத்தி அவரை சிலுவைக்கு கொண்டு போய் மறிக்க வைத்தார் சிலுவையில் சிலுவையில் சிந்த ரத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தையும் கூலோகத்தையும் அவர் மூலமாக உப்புரவாக்கிக் கொள்வது மக்கு புரியமாக இருந்தது என்று சொல்லி தாமாக தேவன் சொன்னதாக பவுலடியோ அது ரொம்ப கேவலமான ஒரு மரணம் ரோமர்கள் ரோம அரசாங்கத்தில் இனி யாருமே தவறு செய்யக்கூடாது மரணத்தை கண்டு இனிவரும் தவறு இப்படி சினிமேரத்தில் அடித்து தொங்க விட்டு எல்லாரும் தூசித்து காரி கல்லால் அடித்து இப்படிப்பட்ட கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மரணமாக இருந்தது அந்த மரணத்தின் மூலமாக மனு குணத்திற்கு மீட்புக் கொடுக்க வேண்டும் என்று பிதாமானவர் விரும்பினார் இஸ்ரேல் நாட்டிலே ஒவ்வொரு மதத்தை உதவுவதாக இந்த குப்பேட பாடுபரண தியான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லா நாட்டு மக்களும் அங்கே ஆலயம் கிட்டிருக்கிறார்கள் அந்தந்த ஆலயத்தில் வழிபாடு நடக்கின்றது அங்கே ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்டு சிலுவையில் அடித்த இடத்திலே ஏராளமான மரண சிலுவை அந்த பிளாட்டினுடைய அரண்மனை பாலடைந்த அருண்மனை இருக்கிறது இருக்கும் அங்கே சிலுவை தூக்கி கொண்டு அங்க வச்சுட்டு போயிடுவாங்க அதனால யாருக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கப்போவதில்லை அந்த பாவ மன்னிப்பை எப்படி மனுஷன் பெற்றுக் கொள்ளுகிறது ஹாலேயா பாவ மன்னிப்பை சிலுவையில் உண்டாக்கி வைத்தாரே தவிர யாருக்கும் தனித்தனியாக அவர் கொடுக்கவில்லை அன்றைக்கு உலகம் இல்லட்சிக்கப்படவில்லை அந்த ரெட்சிப்பு சபையின் மூலமாக உருவாக வேண்டும் என்று நம்முடைய அப்போசலுக்கு அந்த கட்டளைகளை கொடுத்து அவரது மூலமாக திருச்சியை உருவாக்கினார் இந்த கடைசி காலத்திலே ஒரு அப்போ எழுப்பி கர்த்த தேவநாயக கருத்தர் புதிய அரசு சபை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரெட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறார் பிரியமான தேவஜானமே சங்கீத நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது வருஷத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த சிறுவய சிந்தனத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது தவிர எல்லாருக்கும் கொடுத்தார் என்று எழுதப்படவில்லை அந்த சமாதானம் எங்கே வைத்திருக்கிறார் என்று தாவிதராஜா சொல்வதை வாசிக்கிறார் சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்னும் தாவிதராஜாவை கொண்டு வீதன் சொல்லுகின்றது ஒரு அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக பெரியமான தேவ ஜனமே தேவன் தம்முடைய சபை தம்முடைய அலங்கத்தை தம்முடைய சபை தம்முடைய வீட்டை இந்த உலகத்தில் கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதற்கு தெரியுமா வருகிற மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையோடு கூட எவ்வளவு பெரிய நெருக்கத்தோடு கலக்கத்தோடு வருகின்ற மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக திருச்சி உருவாக்கி இருக்கிறபடினால் சபையின் ஐக்கியத்தில் யாரும் செம்மையாக காத்துக் கொள்ளுங்கள் அவரவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்காக இசு எல்லாரும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதி உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நீங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரும் அப்படி வேதம் எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு யாரும் போதிக்க வேண்டியதில்லை எங்களுக்கு தெரிய யேசுனா சென்றக்காரர் தான் எங்க எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒரு எண்ணம் அறுகிறது பாவ உங்களுடைய உள்ளத்தில் பிரவேசித்து விட்டது மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரண வழிகள் இரண்டு வழிகளை ஆண்டு வைக்கிறார் மரண வழியின் ஜீவ வழியையும் இ ஜீவழியை மட்டும் விலகிவிட்டோன்னு உணத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அருமையான தேவஜர்மின் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி தேவனுமணி வீட்டுக்குள்ளே இந்த சமாதானத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்கள் பயன்பாட்டிலே பரிசுத்து வாங்க எல்லாரும் ஆலயத்தை அமிலமாக மதித்திருக்கிறார்கள் ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறார் புரிந்திருந்தார்கள் மதித்திருந்தார்கள் அங்கு சென்றாலுமணி பிரச்சனைகள் தீரும் கவலைகள் மாறும் நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி எண்ணி போய் மந்தாடி சமாதானத்தை அடைந்திருக்கிறார்கள் இப்ப ஆலயங்கள் எல்லாம் இடத்துல கூட்டிதான் இருக்கிறாங்க பக்கத்தில் கோயில் இருக்கோம் கோயிலுக்கு போக மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கஷ்டம் மற்ற நாட்கள் எட்டி கூட பார்க்காத ஆட்கள் எல்லாம் இங்கேயும் இருக்கிறீர்கள் எதை காட்டுவது தெரியுமா சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ வாழ்வதற்கு முடிவு செய்து விட்டீர்கள் உங்களுக்குரிய சமாதானம் அங்கே இருக்கிறபடி அங்க போய் தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நான் கோயிலுக்கு போக மாட்டேன் ஏசுநாதர்க்கு என்ன பற்றி தெரியுதானே அங்க இருக்கிற போதுகளை செல்லில் வர்ற ஆட்கள் செல்ல நான் எப்படி போக முடியும் பீட்டிக் கொள்ளாதபடி கட்டளை உன் அழகத்துக்குள்ளே சமாதானமும் உன் அறமலைக்குள்ளே சுகம் இருப்பதாக எழுதியிருக்கிறபடினால் ஆலயத்தில் இருக்கிறார் அங்கே செல்கிற யாவருக்குமார் அந்த சமாதானத்தை தருகிறார் இயேசுநாதர் மதித்து உயிர்த்தெழுந்தது எதற்கு தெரியுமா இங்கே இந்த ஆலயத்திலும் நமக்குள்ளும் வாசப்பட வேண்டும் என்பதற்காக நமக்கு சம உலக மனத்திலும் அவரை மக்களுக்கு சம மருத்து கொடுப்பதற்காக அல்லது அண்டிய ஒரு மக்களுக்கு மாத்திரம் போதனை கொடுத்திருப்பார் அதோடு கூட சகாப்தம் முடிந்திருக்கும் தழுந்ததினாலே எல்லா இடங்களிலும் ஒரு வாசம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் திருக்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் முப்பத்தி ஏழாம் தேதியான ஒன்னாவது வாசனம் சமாதானமில்லா தேவனை தூசித்து தேவடைய ஜனங்களை தூசித்து அசிரியா தேசத்து ராஜாவாகி சனகரிப்படுகிற கடிதத்தை பார்த்தவுடனே எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகி பக்தரங்களை கிழித்துக் கொண்டு வெட்டுவிடுத்தி கவிதமாக தேவடைய ஆழித்துகளை சென்று அந்த கடிதத்தை ஆண்டவருக்கு முன்னால் அவர் மாசத்துக்கு காண்பிக்கிறார் அதனால சமாதான குறை ஏற்படும் பொழுதெல்லாம் பக்தர்கள் எங்கே போனால் தெரியுமா சொந்தக்காரலை தேடி போகல புரிய பட்டலாரி தேடி போல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேடி போகவில்லை அல்லது மனோ திரு போய் கேட்கவில்லை இறைவனுடைய ஆலயத்தில் கடந்து போனார்கள் இன்றைய உலகமானது வேறுபக்கமாக மனிதர்களை தேடி அழகின்றது என்னுடைய பிள்ளைக்கு மன அமைதி இல்லை என்னுடைய மனைவிக்கு மன அமைதி இல்லை என்னுடைய கணவனுக்கு மென்டல் டிசார்டர் ஆகிவிட்டது வேண்டும் வேறு பக்கம் சொல்லுகிறார்கள் தேவன் சொல்கிறார்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் ஏசு கிறிஸ்து கல்வாரி செல்வ சிந்தனத்துக்கு நாளே சமாதானத்தை உண்டு போனார் பெற்றுக் கொள்ளக்கூடிய இடம் என்ன தெரியுமா தேவனுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் யாருடைய உள்ளத்திலே தேவனுடைய ஆலயத்தை குறித்த மதிப்பு மரியாதையும் இருக்கின்றதோ ஏருடைய ஆலயத்துக்கு போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசம் நம்பிக்கை இருக்கின்றதோ சமாதானத்தை அடைந்திருக்கிறாள் என்பதை பெற்றுக் கொள்ள போவதில்லை எந்த சட்ட நிபுணர்களும் தரப்போகிறதில்லை சமாதானம் எங்கே கிடைக்கிறதாம் தேவனுடைய வீட்டிலேயும் ராஜாவிதமாக கடந்து சென்று சனகிரி பொழுது கடிதத்தை அங்கே வாசிக்கிறார் வாசிக்கிற முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதல் இசைக்கா சாதவாதிமையுடைய கையிலிருந்து நிறுவத்தை வாங்கி வாசித்தான் பின்பு இசைக்கா கர்த்தோடி ஆலித்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக பிரித்து அங்கு கருத்து இருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் கத்தூரிக்கு செல்கிறார்கள் எங்க கோயிலில் இயேசுநாதர் எப்ப இருந்துட்டு இருக்கிறார் அங்க இடம் இருக்குது இயேசுநாதிற்கு கிடையாது சிலை இருக்கிறது வேதத்தை கருத்தில் வைத்திருந்தும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பெரிய மாநில செய்தும் சால்தான் இப்படி மக்களை தப்பிதமாக நடத்தி தவறான ஆராதனை உருவாக்கி கொண்டு வந்து சமாதானத்தை இழந்திருக்கிற காலமாக இருக்கின்றபடிதான் இப்பெற்றுக் கொண்ட சமாதானம் எப்படி பெற்றோம் என்பதை எறமக்கள் உணர வேண்டும் என்று ஆபி அனுபர் விரும்புகிறார் கையில் இருந்த கடிதத்தை வாங்கி அமிதமாக எஸ்ஐ க ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கருத்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தர் நோக்கி வாசிக்கலாம் கருத்தருக்கு முன்பாக கடித்து விரிக்கிறார் கொண்ட நம்பிக்கை தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் ஹால அழிய தேவனுடைய நடுவிலே தேவன் எழுந்தருள் இருக்கிறார் ஹால அழியம் கர்த்தர் என்ன சொன்னார் வாசிக்கலாம் சேவைகளின் கர்த்தாவே பேருபர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே உயிர் ஒருவரே பூமி ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தை பூமி உண்டாக்கினீர் கர்த்தாவையே முது செவியை சாய்த்து காணும் உயிர் முது கண்களை திறந்து பாடும் சமகரிப்பின் ஜீவன் உள்ளதே அவரின் இந்திக்கும் படிக்க சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் வாசித்து கடிதத்தை அங்க வைத்து விட்டு வீட்டுக்கு போய்விட்டார் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிவிட்டோம் நீ அவர் பார்த்துக் கொள்வார் கர்த்தரிமையில பாரத்தை வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமான ஒருபோது அவர் தள்ளோட விட்டவர் நிலத்தில் இருக்கிற வாசத்திருக்கிறோம் நமக்கு அந்த நம்பிக்கை என்ன வரல அநேக ஆலயங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு புதிய சிறுமி ஆலயத்தை தான் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வெளியுள்ளவர்களை சொல்லவில்லை வீட்டு பக்கத்தில் போயிலிருந்தாலும் கோயிலை எட்டி பார்க்க மனமற்றவர்கள் பெருகிவிட்டீர்கள் ஆலயத்தில் போவதற்கு மனமற்றை உங்களுக்கு வந்துவிட்டது காவல் சமாதானத்தை இழந்து விட்டீர்கள் ஆலயத்திற்கு செல்லாமல் தேவையான வந்து எங்களுக்கு அணிவனுடன் கட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் தரவே மாட்டாரும் அறிவித்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஜபிக்க விரும்புவதே கிடையாது வேண்டும் என்றுடுத்து கடவுடுத்து நன்மை பெற்றுக் கொள்கின்ற ஒரு வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அது நடக்காத காரியம் அதனால் பிரியமான தேவ ஜனமே தேவருடைய ஆலயத்திலே அந்த கடையத்தை வாசித்து கேளு மனுச்சல் வைத்துவிட்டு கடந்து சென்று விட்டார் அந்த ராத்திரிலேயே தேவன் ஒரு தூதனை அனுப்பி அசிரியருடைய பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் சங்கரித்தார் முப்பத்தி ஆறாவது வசதம் அப்பொழுது கருத்துடைய தோதல் புறப்பட்டு அசிரியரின் பாழத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை போது யாரு கொண்டாந்து சென்னு யாருக்குமே தெரியாது புரியமான தேவசனமே இந்த உலகம் நமக்கு உலகமாக எதிர்த்து வந்தாலும் நாம் செய்ய வேண்டும் என்று தெரியுமா என் நீதிமன்றம் நமக்கு ஆதரவாக இருக்காது அரசியல்வாதிகள் நமக்கு ஆதரவாக என்ன மைனாரிட்டி பீப்புள் கொஞ்சமான ஜனங்கள் நமக்கு யாருமே ஆதரவு மாட்டார்கள் எலக்ஷன் வந்தோ ஓட்டு தான் எல்லாரும் தேசிய எல்லா கட்சிகாரும் தான் போவார்கள் அது நமக்கு ஆதரவான ஒருவர் உண்டு என்ன சொன்னால் பர்மத்தினுக்கு தேவனாகி கருத்தர் இவர் ஒருவரே ஓடத்துக்கு பூமிக்கு தேவனாகி கருத்தர் காரியங்களை முறையிடும் பொழுது அவர்களை தலையிடுமாறு என்பது எங்களுக்கு அறிவித்தது சிலருக்கு ரொம்ப சபைக்கு வந்தாலும் கட்சிக்கார்ட ரொம்ப நெருங்கி இருப்பாங்க சிலைகள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க ஓட்டு போட சொல்லாம செய்கிறதில்லை நம்முடைய தேவை நமக்காகுத்த செய்கிறார் தேவஜாரமே சமாதானத்தை உண்டு பண்ணினால் சிறுவே தேவன் ரத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவர்கள் பர்லோகத்தில் உள்ள யாரும் அவர் மூலமாக உப்புரமாக வேண்டும் என்ற பிதாவானவர் விரும்பினாரும் எழுதியிருக்கிறபடினால் பேசினா அவருடைய ரத்தத்தினுடைய மேன் என தெரியுமா மனிதன் தேவனோடு ஒப்புறவாகி தேவனோடு உருவாட வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டம் இதை செய்யாத எந்த ஊழியும் பிரோஜனப்படாத எந்த மக்களுடைய வாழ்க்கையும் முன்னேற மாட்டாது திருச்சியை அந்த வாழ்க்கை அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கு மனுஷனை தேவனோடு ஒப்புரவாக்கி வைப்பு அடிக்கடி பாவரிக்கை செய்ய வைத்து பாவம் செய்து விட்டு அந்த ஆளு ஊழியர்காரும் பாவரிக்கை கேட்க வேண்டும் இருக்கிறோம் அவனுடைய உடம்பு எப்படி இருந்தா எல்லா ஜபித்து களைத்து போய் சேர்றான்னு அப்பதான் அவர் ஒரு அது வரைக்கும் பேசிட்டே இருப்பாரு சரி போற நேரத்தில் நம்மளையும் கழிவிட்டு போயிடும் என்று சொல்லி அப்படி கழிவு கொண்டுதான் இருக்கிறோம் ஏன்னு சொல்கிறேன் தெரியுமா இதுதான் அந்த ஊழியம் இல்லை என்றால் உங்களை தேவனோடு ஒப்புரமாக்கவே முடியாது அதனால் அந்த ஊழியத்தை திருச்சமையின் தலைமையை போசு கொடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக நூக்கா பத்தாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை ஒரு வீட்டில் விரைவில் சீக்கிரபோது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகும் என்று முதலாவது கூறுங்கள் சமாதானம் பார்த்திருவங்க இருந்தால் நீங்கள் கூறுகிற சமாதான மாவட்டத்தில் தங்கும் இருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும் மாமரிடத்தில் நேரடியாக சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஏமாந்து விடாதே வேதம் சொல்கின்றது நடத்துகின்றவர்கள் அதிமுகக்காக உத்தரவாத விழித்திருக்கிறவன் ஆண்டபடியினால் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று சொல்கிறேன் சொல்கிறார் உனக்கு நாலு வசதம் தெரிஞ்சிருக்கலாம் யுவண்ண தெரிஞ்சிருக்கலாம் அது அல்ல சமாதானத்தை பெற்றுக் கொள்கின்ற வழி இதுதான் வழி என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் பிரியமான தேவச்சாரம் தேவனுடைய மனிதனை பகைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாத மனநிலைகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்கு சமாதான வேண்டும் என்று விரும்புகிறானால் நிச்சயமாக அந்த சமாதானம் கிடைக்காது அவர் அப்போ சனம் அளித்து விடுறார் ஒரு வீட்டிலே பிரதேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக முதலாவது சொல்லுங்க சமாதான பாத்திரம் இருந்தால் அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடைய மக்கள் இருந்தால் இங்கு கூறின சமாதானம் என்று தங்கும் உங்களத்துக்கு அது திரும்ப வந்துவிடும் எல்லா ஊழியக்காரனுக்கு இது சமாதானத்தை பெற்றவர்களுக்கு சமாதானத்தை பெ அப்படி ஊழியர்கால் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இரமியாத்திற்கு தரிசை கொண்டு கருத்து சொல்லுகின்றார் வாசிக்கலாம் இரமியாவின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் சிறவாசிக்கலாம் சமாதானம் இல்லாத தனக்கே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று ஜனவாயு கவனத்தின் காயத்தை மேற்பூச்சியாக குணமாக்குவார்கள் இயேசு கைவிட மாட்டார் இயேசுரா கண்ணீரை துடை பார்க்க அப்படி மேல் பூச்சாலும் குணமாக்க முடி பெற்றவரே உள்ளத்துல சமாதானத்தை வாங்கி தரவே காரணம் இவருக்கே சமாதானம் இல்லை இவரந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவேன் சொல்லு சமாதானம் இல்லாது இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாக குணமாக்குவார்கள் அநேகருக்கு அப்படியே எண்ணம் எல்லாரும் எல்லாத்தயா பிரசவம் பண்றாங்க அங்க போறவுள்ள நல்லா தாங்கிறாங்க அப்படியொன்னும் தப்பில்ல போகலாம் இயேசுரா தான் கும்பிட்ற போய் பார்த்தாதான் உனக்கு தெரியும் பிரியமான தேவ ஜனமே வேதம் சொல்லுகின்றது நீங்களோட வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அப்போ நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்கள் இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் படிப்பதாக உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிற அவர்கள் சமாதானத்தை கூறுகின்றார் எல்லாரும் வழிப்போகரெல்லாம் சமாதானத்தை சொல்ல முடியாது ஆகினால் அருமையான தேவ ஜனமே தேவனுடைய தெய்வீக திட்டம் சிறுவே சிந்த லட்சத்தின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிற சமாதானத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்காக ஒரு அப்போ சொலன் இந்த கடைசி நாட்கள் எழுப்பி புதிய கட்டி எழுப்பி நீங்கள் சமாதானம் அச்சாத நதியை போல ஓடிக்கொண்டிருக்கிறார் புதியமான தேவஜானமே பிரிச்சலின் கட்டளைகளை கைகொள்கிற யாவரும் சமாதானத்தில் நிறைந்து மறைந்து கொண்டே இருக்கிறார் உன் மீது உன் சமாதானம் அச்சாத நதிய கோலமும் உண்டு நீதி சமத்துவத்தின் அலைகளைப் இருக்கும் யாருக்கு தெரியுமா என் பிரமாணங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு ஆயின் கட்டளை கற்பனைகளை கை கொண்டால் நலமாயிருக்கும் அப்பொழுதுடைய சமாதானம் அற்றாமல் நலியைப் போல இருக்கும் என்று சொல்லிய சாய் கொண்டாண்டவர் சொல்லுகிறார் புரியமானவர்களே நீ எவ்வளியர்களும் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது சிலத்தை வாசிக்கின்ற இயேசுவின் மரணத்தினுடைய மேன்மை கொடுத்து அங்கே பவுலடியார்கள் எழுதுவதை வாசிக்கலாம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தை உடையால் பிள்ளைகள் மாமிசத்தை ரத்தத்தை உடையவராக இருக்க அவர்களை உடைய அவர்களை போல மாமிசத்தை ரத்தத்தை உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாக பிசுவாசான மரணத்துக்கு அதிகாரியாகி பிசுவாசான மரணத்தினாலே அழிக்கும் மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் சிவகாலம் மரண பயத்தினாலே ஆனால் பிள்ளைகள் மாமிசத்திரத்தை உடையதாக இருக்க அவரும் அவளைப் போல மாமிசத்திரத்தை உடையவரானத்தை இல்லாமலே ஆவியில் செய்திருக்கலாம் அந்த ஆவியாக இருக்கும்போது உலகத்தில் மனுஷனே உண்டாக்கிறார் மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தார் இப்போது மரணம் செய்யப்படுகின்ற ஒரு சரீரம் மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்ற அகிலாத மரணத்திலிருந்து மனுஷன் உடலையாக முடியும் என்று சொல்லி பியாவாகி தேவன் அறிந்து நம்முடைய குமாரனுக்கு ஒரு மாமிசத்தை கொடுத்து ஆதரவு பிள்ளைகள் மாமிசத்தை ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்து ரத்தத்தை உடையவரானார் தெரியுமா மரணத்துக்கு அதிகாரி மரணத்தின் அதிகாரி ஆகிய பி சாசானவரை நமது மரணத்தை நான் அழிக்க முடிக்க பி சாஸ் மரணத்துக்கு அதிகாரி ஏற்கனவே அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்திலே ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்னால் ஒரு உலகம் இருந்தது அந்த உலகம் அழிந்து போனது பின்னர் இரண்டாவது புதுப்பிக்கப்பட்ட உலகத்தில்தான் ஆதாமை உண்டாக்கி வைத்தார் என்று எதும் சொல்கிறது ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாவது வருஷத்துக்கு இரண்டாவது வசனத்துக்கு இடையிலும் ஒரு உலகம் அழிந்து போனதாக காண்பிக்கப்படுகின்றது ஆதியாக உண்டாமே தேவன் வானத்தையும் ஒழுங்கின் மேல் இருந்தது ஜலத்தின் மேல் அசைவாடி தேவன் வானத்தை பூமி சிரிச்சித்தார் அவனால் அது எப்பவுமே தெரியாது வார்த்தைக்கு கணக்கே எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னால் உண்டாக்கப்பட்டது தெரியாது விஞ்ஞானிகள் அப்படி பல கோடி கணக்கான வருடங்கள் ஆகிறது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறார்கள் ஒழுங்கின் மெய் வறுமையுமாக இருந்தது அழிந்து போய்விட்டது அப்பொழுது ஒரு ஜலப்பொருளை வந்திருக்கின்றது ஆழத்தின் இருள் இருந்தது தேவாவியான ஒரு ஜலத்தின் அசைவாடி கொண்டிருந்தார் அப்புறம் தேவன் வெளிச்சம் உண்டாகடது என்றார் வெளிச்சம் உண்டாகிவிட்டது என்று எல்லாம் அந்த பூமியை ஜலமாக இருந்த இடத்திலே மத்தியில் உண்டாக கிடையாது என்று சொன்னார் அது பூமி வருகின்றது நலன்களை ஒதுகின்றது ஒழுங்கின ஜலத்துக்கு சமத்துவம் என்றும் பூமி என்று பெயரிட்டார் எழுதியிருக்கிறபடிதான் அதற்கு முன்னாலே ஒரு உலகம் இருந்து அழிந்து போய்விட்டது அந்த உலகத்தை அவளக்கூடிய ஒரு நலமன் இருந்தான் தான் முசி பெற எழுதியிருக்கின்றது அவனுக்கு பெரிய அதிகாரங்கள் எல்லாம் மரணத்தின் அதிகாரியாகிய பேசு ஆசானவன் மக்களை ஆளுகின்றதற்கு அடிமைப்படுத்துகிறதற்கு ஆராதிப்பதற்கு கொள்ளுகிறதற்கு அழிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் பெருமையடைந்து கடவுளைப் போல நான் மாற வேண்டும் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் மக்களை வஞ்சித்து அவனோடு கூட சேர்த்துக் கொண்டபடினால் சபிக்கப்பட்டு அவனுடைய சரீரம் அழைக்கப்பட்டு அவன் ஆவியாக இனமாக மாறியிருக்கின்றான் எப்பொழுது அவன் அந்த கொண்டே இருக்கிறான் அவனுக்கு அருமையாகிவிட்டபடினாலே அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்துவிட்டபடியினால் ஆழ்வை கடத்தில போய்விட்டது கடக்கிறவென்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியினால் மிக கவனமாக உலகத்தை யாரும் விரும்பிறாதீங்க உலகத்தில் உள்ளவர்களை விரும்பாதிரங்கள் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் உலகத்தில் அன்புகளுடத்திலே பிஜாவினுடைய அன்பு இல்லை என்று எழுதியிருக்கிறபடினால் மீட்கப்பட்ட மக்கள் மிக கவனமாக கொஞ்ச காலம் மாத்திரஞ்சு உலகத்தில் வாழப் அந்த கொஞ்ச நாட்களில் இறைவனுக்காகவே வாழ்ந்து இறைவனை மாத்திரம் சந்தோஷப்படுத்தி இறை உலகம் ஆயத்தமாக வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இங்கே விதமாக மரணத்துக்கு அதிகாரியான பி சாசானவனை தம்முடியும் மரணத்தினால் அளிப்பதற்காக தேசு குறித்து மறித்தார் என்று பரிசுத்தல் சொல்லுகின்ற முதலாவது மரணத்துக்குள்ளாக பூமியினுடைய எல்லாரும் இருக்கிறார்கள் அதாவது ஆனாம் வயிதமாக கற்றளையில் மீறிவிட்டபடினால் ஆனாம் மறித்து போனாலும் என்று சொல்லி இருக்கிறது ஆன்மீகத்தில் அவன் மறித்து போனாலும் ஜீவன் ஒரு மனுஷனாக தேவருடைய ஜீவன் இல்லாத மனுஷனாக மாறிவிட்டான் இம்மரணம் என்று சொல்லியிருக்கின்றது அடுத்தவர்களை இரண்டாம் மரணமாக நரகத்துக்குள்ளே அவன் ஆயத்தப்படுத்தி வைத்துக் காரணம் அவனுக்கு நரகம் ஆயத்தமாகிவிட்டபடியினால் வேலை செய்துகள் மிக தொழில் வடிவலாக இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் பெற்றிருக்கின்றவன் தீவிரமாக போராடுகிற காலமாக இருக்கிறபடி நான் எற மக்கள் இயேசுவோடு கூட அவருக்கு நாம் தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு வந்தோம் ஆனால் மாத்திரம் தான் தேவனோடு கொண்டிருந்தார் அவரை மரணத்துக்குள்ளாகிவிட்டான் பின்னர் தேவையான உருவானார்கள் அப்படி இருந்தபோது நேரமான மனுஷருடைய நிறைவுகள் எல்லாம் பொல்லாதைகளாக ஆகிவிட்டது கருத்திற்குள்ளாக பிரியமான ஒரு மனுஷராக இருந்தபொழுது கோவாவை அழிக்க வேண்டும் நோவா ஆராதிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருந்து நிற்கிறான் அந்த ஒரு கேட்கிறார் சாத்தான எங்கிருந்து வருகிறார் என்று சொல்லி பூமியில்லாம் சுற்றி பார்த்துக் கொண்டு வருகிறேன் அப்படியானா பூமியில் அவர் இங்கே யாருமே கடவுளுக்கு ஆராதனை செய்யவில்லை என் ஒரு மாத்திரான் ஆராதனை செய்கிறான் என்பதை உணர்த்துகின்றான் என் கவனம் வைத்தாய என்று கேட்கிறான் ஆண்டவர் கேட்கும்போது தெரியுமா அவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன் அவனுக்கு உள்ளவர்கள் எல்லாம் வேலையடுத்து காத்து வைத்திருக்கிறார் அதனால உடம்பை நம்புகிறான் இந்த வேலையில் எடுக்கிறது அனுமதி கொடுங்கள என்று சொல்லி அனுமதி கேட்டு அந்த யோகியை சோதித்தான் என்று சொல்லி வைத்தது நமக்குத்தான் சோதனை மறு வேற எப்படி வர வேண்டும் என்று யாரும் பலமை கொண்டிருக்காதீர்கள் சோதனை சகிப்பதற்கான பலத்தை ஆண்டிடத்தில் கேட்டுப் பெற்றுக் கொள்ள வேண்டும் சோதனை சகிக்கிறான் அவன் உத்தம தந்து விளங்கினர் என்பது கருத்து நடத்தில் அன்பு ஊர்களுக்கு வாக்கு தொந்த முடின ஜீவகருவத்தை என்றால் ஊடகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அவனிடத்தில் திரும்பினவுடனே ஆத்மாக்கள் மறுத்துவன் சபையிட்ட அநேகர் வெளியே போனார்கள் மரணத்தின் அதிகாரியாக பி சுவாசானவரை தம்முடைய மரணத்தினால் அழிக்கும் முடிக்க தீரமாய் தேரன் மனுஷனாக மாமிசம் ரத்த முடிவனாக மாறினார் என்று பரசுந்தாமியன் அவரை சொல்கிறார் யோசனா அவர் சொல்லும் பொழுது பத்தாம் அதிகாரம் பத்தாம் பிடிச்சொல்கிறார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவார் என்று வரான் நானும் அவை கீவன் அது பரிபூரணப்பட வந்தேன் என சொல்லியிருவனாக திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவர்கள் வேறொருக்கு வரான் தாத்தாளரும் வாழ வைப்பானத்தில் எல்லாம் இருக்கிறாங்க வாழ வைப்பதற்காக இவளை பின்பற்றவில்லை இவளை அழிப்பதற்காக அவனோடு கூட கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஏராளமான கூட்டங்கள் போய்கொண்டே இருக்கிறது தரசரி இப்பொழுது ஏராளமானவர்கள் ஆயுத்தமாக இருக்கிறான் சாத்தானுக்களுடைய தூதலுக்கு ஆயுதப்படுத்தப்பட்ட இடத்திற்கு போங்கள் என்று சொல்லுவேன் என்று இறைவனாக யோசுகிட்டு சொல்லி பிரியமான தேவை ஜனமே கொல்லியது அழிப்பதனுடைய வேலையாக இருக்கின்றபடி நான் நம்முடைய உள்ளத்திலே சிறிதளவுகளோட சாத்தானுடைய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடி கவனமாக என்றைவனை மாற்றம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை உங்களுடைய சொல்லிக் ஏற்கனவே தண்டிச் சாச்சு கிரீகளை உலகத்தை மாற்றுவதற்காக தேவ ஜனங்கள் மக்களே சாத்தாடி கிரியில் வந்துவிடாதபடி அதை அழைப்பதற்காகவே மனுஷி குமார் வந்திருக்கிறார் என்று தேவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது பாமன் சீகரமன் பி சாசனால் உண்டாயிருக்கிறான் ஏனையாசான ஆதி முதல் பாவன்சீகிறான் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவடகுமாரை வெளிப்பெற்றார் மனுஷனிடத்தில் காணப்படுகிற பி சாசனுடைய கிரீகள் பாவகிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் வெளிப்பெற்றார் எழுதியிருக்கிறபடினால் சிலுவையிலேயே ரத்தம் சென்று மறிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமை தடுத்துக் கொண்டிருந்தார்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக இதமா இப்ப மரணத்தில் மரணத்தினாலே அழிக்க வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் மறித்தார் என்று இதில் சொல்லுகின்றது பகுதி ரோமாபுரியாருக்கு நிறுவப்படுத்தும் போது ஒரு ரகசியத்தை அங்கே சொல்லுகின்றார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசியவரைக்கும் ஆதாமின் மீறலுக்கு பாய் பாவல் ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்புறந்தவருக்கு முன்னடைய ஆழமானவன் அடுத்த பாவல் செய்தபடினாலே மரணம் அவனை ஆண்டுகொண்டதான் அது அவனை மாத்திரமல்ல ஆனால் மீற்கொப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது மரணத்தின் அதிகாரியாகிய பிசாஸ் அவன் ஆண்டு கொண்டான் அவளை பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக தேவன் திருச்சபை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துள்ளார் எவ்வளவு கூடிய பாவிகள் எல்லாரும் இன்றைக்கு நல்லவர்களாக தேவ மனிதர்களாக உலகத்தின் நற்சாட்சி பெற்றவர்களாக மாறியிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா திருச்சபை அதை செய்திருக்கிறது என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றான் சேலத்தில் ஊழியர் மாநாடு நடப்பதற்கு கருவியாக இருந்தது சபையில் ஒரு விசுவாச பையன் ஒரு பாசிய பையன் அங்கே ஒரு அக்கவுண்ட் ஆக வேலை மாத்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய உண்மையெல்லாம் கண்டு அவர் நல்ல பதவி கொடுத்து மரியாதையை வைத்திருக்கிறார் ஏதாண்டு கன்னியாகுமரியில் ஊழியர் மாநாடு நடக்கும் பொழுது அவர் சொன்னார எனக்கு ஒரு நாள் லீவ் வேண்டும் என்னுடைய ஊழியர் மாநாடு கன்னியாகுமரி சபையினுடைய ஊழியர் மாநாடு கன்னியாகுமரி நடக்குது ஒரு ஆறாம் மணிக்கு செல்ல வேண்டும் என்று தகவல் கிடைச்சது அது நிமித்தமாக இந்த தடவை சேலம் சென்றக்கு அந்த ஓனர் கிடைக்கல போயிட்டார்கள் எங்களை பார்த்து ஓடரை பார்த்து பேசி முடிவு போங்க நாங்க ரெண்டு நாள் மறுநாள் வந்துட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு போய் ஓனரை பார்க்க போனார் பேசிட்டே இருந்தார் எனக்கு ஸ்டாஃப் இருக்கிறார்கள் என்னுடைய காலேஜில் இந்த ஒரு பைய மாத்திர உண்மையுள்ளதனாக இருக்கிறான் எல்லா பொறுப்புள்ள ஒப்படைத்திருக்கேன் அந்த அதிகாரிகளுக்கு அது பிடிக்கிறது இல்லை நான் இப்பொழுது மூணு மாதம் வெளிநாட்டு போகிறேன் எல்லா உரிமையும் அவனுடைய கருத்தில் கொடுக்க போகிறேன் அவன் இருக்க சபையாக இருக்கிறபடினால் நான் உங்களுக்கு வாடகை இல்லாத பிடிக்கு பாடகை இல்லாத பிடிக்கு பொலேஷன் கூட சில இடத்துல வாங்க அதை கூட வேண்டாம் கரண்ட் பில் மாத்திரம் கட்டிக் கொள்ளும் பேசிக் கொண்டிருந்தார் இந்த யோசிப்பு மாத்திரம் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உண்மையான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த சபை உருவாகி இருக்கிறது என்று சபை குறித்து பேச ஆரம்பித்தவர் ஆச்சரியப்பட்டார் இந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு சபை இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது விசுவாசத்திலே ஊழிய செய்களை காணும்போது கேள்விப்படும் ஆச்சரியப்படுகிறேன் இப்ப ஊழியர்களெல்லாம் வியாபார சலமாக மாறிவிட்டது என்று அவர் சொல்லிக் கொண்ட தேவச்சானமே சபையினுடைய நோக்கம் தெரியுமா மக்களை உண்மையுள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக கிரி வந்து விடுதலை பெற்று நேரம் உள்ளவர்களாக சபை உருவாகி இருக்கின்றது இயேசுனா ஒரு சிறுவைலிசு நிறத்தத்தினால் இது உண்டாயிருந்தது அஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தின் விடுதலை ஆக்குவதற்காக அவர் அப்படி ஆனார் என்று சொல்லி அடுத்த வசனவாசிகளும் இரண்டாம் அதிக பதினைந்தாவது உதவியாக கைகூடாமல் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளீவகாலம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாரையும் விடுதலை பண்ணுபடிக்கும் விடுதலை பண்டுபடிக்கும் அப்படி ஆனார் காஷ்மீர்ல இருந்து அங்கதான் நடக்கப்பட்ட கல்லறை இருக்கிறது இயேசு என்ற பெயரில் அநேக மக்கள் மனிதர்கள் இருந்தார்கள் அப்படி யாரோ ஒரு மனுஷனுடைய கல்லற அங்க இருந்திருக்க முடியும் அல்லது அவரை அழுகி வைத்துக் கொண்டு இதான் ஏசுநாருடைய கல்லறை என்று சொல்லி புழுது என சாத்தான் பொய் சொல்வனாக இருக்கிறபடி நாள் ஆட்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்லரை இன்றைக்கு திறந்தே இருக்கிறது லட்ச லட்சமான மக்கள் இந்த கல்லரை பார்த்துவிட்டு போகிறார்கள் எல்லா ரகசியங்களும் எல்லா இடங்களும் அமீதமாக எவடென்சோடு ஆலயங்களை கட்டி பாதுகாத்து வைத்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இஸ்ரேல் நாட்டில் பார்த்தபோது ஏன் தெரியுமா ரோமனுடைய அரசாட்சி உலகத்தில் இருந்தது கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்த அந்த அரசாட்சியின் மூலமாக கிறிஸ்தவ மதம் வளர்வதற்கு கர்த்தர விதமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை கண்டு ரொம்ப ரோமன் கத்தோலிக்கு ரோம பேரரசன் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நடந்திருக்கிறது கிறிஸ்தவனுடைய எல்லா புனித சலங்களும் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது மனநாக இருந்த மதத்தை ஏற்றுக்கொண்டபடினால் இது பாதுகாக்க முடிந்தது இல்லாட்டி போனால் கல்லரையும் பார்க்க முடியாது எதையுமே பார்க்க முடியாது யூதர்கள் கிறிஸ்துவ மதத்தினுடைய பெரிய விரோதிகள் எல்லாவற்றையும் முன்டோசம் போட்டு அழைக்க அழைத்து வைத்திருப்பார் இன்னைக்கு அது முடியவில்லை காரணம் அரசாங்கம் அதை நிலைநாட்டிவிட்டது இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க அரசாங்கம் கிருஷ்ண நாடாக இருக்கிறபடினால் அதனுடைய உதவி அதற்கு தேவைப்படுகிறது இப்படி தேவன் சில காரியங்கள் எல்லாம் ஆதரவாக வைத்திருக்கிறதை காணும்பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது எல்லாவற்றையும் நம்முடைய ஜனங்களுக்காக செய்து நம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினால் நம்மவர்களின் மிக தெளிவுடையவர்களாக சமாதான முடிவலாக இருக்க வேண்டும் என்பதை ஜீகாலம் எல்லாம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மறித்தார் என்று பரிசு ஆரம்பித்து தெரியுமா பாவம் செய்தவுடனே பிரமாணத்தை மீறி துணைகரமாக மீறி பாவம் செய்து விட்டவுடனே மரணம் இவருக்கு வந்துவிட்டது அந்த பயம் அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது வாசிக்கல மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்மை பணி வாசிக்க முடிகின்றது அதற்கு நான் தேவரியனுடைய சட்டத்தை தோட்டத்திலே கேட்டு அதற்கு அவன் தேவரியனுடைய கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் ஹலே ஆண்டவன் அடுத்து கேட்கிறார் வாசிக்கலாம் என்று உனக்கு அறிவித்தவன் அரிய மரத்தினுடைய ஆகையினால் உனக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் உயிர் கொடுத்திருக்கலாம் உடனே கொடுக்கவில்லை விரிவான தேவஜனம் இது நடக்கும் என்பது தேவனுக்கு முன்பே தெரியும் அவனவரை பாவம் செய்ய வைத்த ஆண்டவருக்கு ரோதியாக மாற்றிவிட முடியுமே அப்படி மாற்றும்பொழுது குமாரனை பரிசலித்தி மனித குலத்தை மீட்போம் என்று அன்றைக்கே தீர்மானித்தார் என்று சொல்லி உலகத்தோருத்துக்கு மன்னமே அடிக்கப்பட்ட தேமாட்டு குட்டி என்று அடிக்கப்பட்டது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பனகுதான் சில ஆண்டுகளுக்கு நாகர்வயிலுக்கு வருவதற்கு முன்னாள் இருக்கும்போது ஒரு நாள் நாகரோயிலுக்கு ஊழியத்துக்காக வேண்டிய அவசியம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு கார் அம்பாசிடர் கார் எங்களுடைய வந்து நின்றது அந்த கார் உணர்ந்து ஒருவர் கேட்டார் உங்களுக்கு எங்கே போக வேண்டும் என்று நாகர் கோயில் சில காரில் ஏறிக்கொள்ளுங்க சொன்னார் து இந்த முப்பந்த போடு சத்தம் போட்ட இந்த பேசாம இருந்தார் அவரை திரும்பி பார்த்து கேட்கிற மனுஷனை அவண்ட உண்டாக்கும் போது அந்த புசிப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார் அருமையான தேவஜனின் மீட்பதற்காக ஜீவகாவது மரணம் அடிமைத்தனத்துக்குள்ளான யாதரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் மறித்திருக்கிறார் பரியாசக்காரியும் பரியாசம் பண்ணிட்டு போகட்டும் பிரியமான தேவஜனமே மனுஷன் பயத்துக்குள்ள இருக்கிறான் பயந்து பயந்து நடுக்கிக் கொண்டிருக்கிறான் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கான் எங்கே கிடைக்கும் படிச்சு அழைந்து தெரிகின்றான் கிறிஸ்தவர்கள் அதை சரியாக பெற்றுக் கொள்ளாதே மண்ணை பயத்திருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளாத படினாலே மற்ற அதை கற்றுக் கொடுக்க முடியாததாக மாறிவிட்டால் என்பதை அறிவித்துக் கொள்கின்றோம் நாம் அதை கற்றுக் கொடுக்க முடியாக வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஊத்திற்று இருந்தாலும் அவருக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசுநாதர் போதுமானவராக இருக்கிறார் உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானம் உண்டு ஆலயமாகவே மதித்து வந்து வழிபடுகின்ற மக்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் இங்கே பிரசனமாக இருக்கிறார் பிரியமான தேவச்சானமே இயேசுநாதர் மதித்தது எனக்கும் உங்களுக்கெல்லாம் சமாதானம் தருவதற்காக ஜீவகம் எல்லாம் மரண பயிற்சி அடிமை தரத்துக்குள்ளாக இருந்த யாரும் அடிமை ஆகிவிட்டான் யாருமே விடுதலையாக்க முடியாது காசு படம் சம்பாதிக்க முடியும் படித்து மட்டியாக முடியும் பதவியில உயர்ந்தெடுக்க முடியும் மற்ற அழிக்க முடியும் அந்த சமாதானத்தை யாருமே தர முடியாது யாரும் விடுதலையாக்க முடியாது நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண செலுத்திருந்து யார் என்ன விடுதலையாக்குவாள் என்று சொல்லி பவுல் கதறினார் சொல்லி வயத்தில் எழுதியிருக்கின்றது ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து விடுதலையாகிறார் இங்க ரோமன்களின் வரும் எட்டாம் அதிக ஆறு இரண்டாம் தோசத்தை வாசிக்கின்ற எப்படி விடுதலையாகணும் என்று சொல்லி அவர் சொல்லுவதை வாசிக்கலாம் கிறிஸ்துவினாலும் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திற்கு விடுதலை ஆக்கிட்டே பாவம் செய்தபடினால் மரணம் வந்துவிட்டது என்கிற தெரியும் எல்லா மதத்தும் தெரியும் எப்படி விடுதலை ஆகுவது அது இந்த ஜென்மத்தில் அநேக ஜென்மத்தை அனைவரும் மறுத்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் மெதராசுக்கு அடிக்கடி ஊழித்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு கல்லூரி பேராசிரியர் அவர் எங்களை அங்க சாமி பாஸ்டருக்கு தெரிந்தவர் வேறொரு கல்லூரியில் வேலை பாக்குறார் சமய பேத்தால் சொல்லி கேள்விப்பட்டு எங்களை மன்னா போகும்போது எல்லாம் அடிக்கடி வந்த எடுத்துடத்துல பேசிட்டு இருப்பாரு அவருக்கு ஒரு ஆஸ்மா போன்ற ஒரு வியாதி எப்பொழுதும் சுடுதலி தான் குடிக்கணும் எங்க போய் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டார் வெளியே விருந்து வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார் வீட்டில் உள்ள சாப்பாடு தான் சாப்பிடுவார் அங்க கொண்டு வர தனிதான் குடிப்பாரு ஆசிரியர் பார்த்துருவேன் மயசூர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிட்டு மேரேஜ் ஆகல அப்புறம் மேரேஜ் பண்றதுக்கு எல்லாரும் விரும்புறாங்க நான் வந்து அனுமதி கொடுக்கல எனக்கு இந்த பலவீனம் கல்யாணத்துக்கு பிறகு அதிகமாகிட முடியும்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி வந்ததுன்னு கேட்டபோது மூக்கில் சதம் வளர்ந்து இருந்தது அதை ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு நரம்பு கட்டாயி விட்டது அது நிமித்தமாக எனக்கு இந்த சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார் எப்படி அடுத்த தலை நாங்க போகும்போது அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது அவர் அதை சொல்ல வந்தார் உங்களுக்கு சரி மறந்து விட்டேன் காலதாமதமாகிவிட்டது அதனால உங்களுக்கு குட்டி சொல்லிட்டு போறதுன்னு கேட்கலாம் பேசிட்டு இருந்தாரு அப்ப நான் வந்து கேட்டேன் வைப்பு பலவீனம் தெரியுமா தெரியும் அது எப்படி சைத்துக் கொள்கிறாங்க அந்த அம்மாவுக்கும் ஜென்மத்தை பற்றி ரொம்ப நம்பிக்கையா இந்த மாதத்துல அந்த அம்மா சொல்லி இருக்கிற முந்தைய ஜென்மத்தில் நாம குடும்பமா வாழ்ந்திருக்கிறோம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அது நிமித்தமாக நமக்கு தண்டனை வந்து இந்த ஜென்மத்தில் மறுபடியும் ஒன்றா கூடியிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஆறுதல் இருக்குதானே இதுதான் ஒரு திருப்திகரமாக நீ பேசிக் கொள்ளலாம் மற்றவர்கள் கஷ்டம் வந்துட்டா முந்திர ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டு அதனால கஷ்டப்படுறோம் இதில் தான் சொல்லி திருப்பி விடுதலை ஆக்குவதற்கு யாருமே கிடையாது குமாரன் விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் எப்படி விடுதலை கிடைக்கும் தெரியுமா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் இந்த சபை எதற்கு உருவாயிருக்கிறது தெரியுமா ஏவனுடைய சத்தியத்தை மக்களுக்கு சரியாக போதிப்பதற்காக பாலி சொல்லும் பொழுது கிறிஸ்தியினாலே ஜீவன் உள்ள ஆவியின் புறமாணம் என்னை பாவம் மரணம்ங்கிற பெருமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது எதிலிருந்து விடுதலாக முடியுமா மரணத்திலிருந்து விடுதலை ஆகி விடுகின்ற பாவமானது முதல் மரணத்தை கொடுத்தது மாத்திரமல்ல இரண்டாவது மரணமாகி அக்கீனியும் கண்ட கடலுக்குள்ளே மக்களை கொண்டு போகின்றோம் பிரியமான தேமஜனமே அது எல்லாருடைய உள்ளத்திலிருந்து பயம் வந்து கொண்டே இருக்கிறது அவள்சியமில்லாத ஒரு பயம் ஏன் இப்படி ரொம்ப தெரியல எனக்கு எதனோ ரொம்ப துக்கமா இருக்கு மாற்றிக்க முடியல என்ன சொல்ல முடியுமே தவிர யாருமே அதை மாற்றிக் கொடுக்க முடியாது எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற சரிதமான சபை என்று சொல்லுவேத்திருக்கிறது எங்கே நீங்கள் இந்த சமாதானத்தையும் இந்த விடுதலையும் பெற்றுக் கொள்ளாந்து போனால் வேறு எங்குமே பெய் பெற்றுக் கொள்ளவே முடியாது ஒரு சர்வையர் ஒருவர் டெப்டி சர்வியர் அவரு சங்கர கோவில் பக்கத்துல தென்காசி பக்கத்தில் உள்ள ஆளு இந்துக்காரர் தான் கன்னியாகுமரி ஜில்லாவில் ஆக ஸ்ரீஸ்வரம் பக்கத்துல அஞ்சு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்கு கிறிஸ்தவ பொண்ணு டீச்சர் வேலை பார்த்துட்டு இருந்தது ஒரு உபதிசையாருடைய பிள்ளை இவருக்கு அந்த பொண்ணை கட்டணும்னு ஆசை பக்கத்துல விசாரிச்சிருக்கிறாரு கிறிஸ்தவ பொண்ணு கிறிஸ்தவங்க தான் கட்டி கொடுப்பாங்க திரு கிறிஸ்தவத்தில் சேர்ந்த கட்டித்தருவாங்க சேர்ந்த கோயிலுக்கு எல்லாம் போயிருந்தாங்க பொண்ணுக்காக வேலைக்காக பணத்துக்காக பதவிக்காக ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காக செல்லக்கூடிய மக்கள் கூட்டம் ரொம்ப கொஞ்சமாக போயிருக்கியம் ஜீவனுக்கு போற வாசல் வழி நெருக்கம் எடுக்கமாக இருக்கிறது அதில் பிரவேசிப்பவர்கள் மிக சிலர் ஹாலோலியம் கேட்டுக்கு போற வாசல் விரிவாக இருக்கும் ஏராளமான பேரு அதில் போவார்கள் எஸ்நாதி போறதுக்கும் ஏராளமான பேருக்கு போகலாம் எல்லாரும் எங்க ஜீவனுக்குள்ள போக மாட்டாங்க போயிட்டே இருக்கும் போது ரோட்ல போறாலும் தலைகளை போற மாதிரி எனக்கு தெரியும் உடனகளை உட்கார்ந்து போறாங்க எல்லாரும் விழுந்துருவாங்களே என்ன உட்காந்துருக்கோ உடனே வீட்டுக்கு ஆள் வந்து கூட்டிட்டு போவாங்க கடைசியில வேலை பார்க்க முடியல அப்படி இருக்கும்போது எல்லா பெருந்து சபைக்கு ஒற்றியால் ஒரு அம்மாவுக்கு கற்பயங்களை அனுப்பி ஊமையாக இருந்து அந்த மகள் பதினெட்டு வருஷம் கழிச்சு வாய்ப்புனார்கள் அந்த அம்மா ஒரு சத்தியத்துக்கெல்லாம் கீழ்புடியாம போய் பிறகு ஒரு ஊழியர் ஆசு வந்து ஊழியர்கள நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஊழியத்துக்கு ஒரு நாள் அங்க போய் போயிருக்கிறார் குறைகேற்பதற்காக அந்த அம்மா சொன்னாங்களா வள்ளியூர்ல ரெண்டு சகோதரர்கள் வந்து கருத்து அனுப்பி எங்களிடத்துல வந்து எங்களுக்காக ஜோமனி விடுதலை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னோன்னு இவருக்கும் ஷாக்கிட்டு வள்ளியூரா நான் இந்த வள்ளியூர்ல தானே இருக்கிறேன் அப்படி ஒரு ஆளுக்கான இப்ப அவங்க எங்கம்மா இருக்கிறாங்கன்னு கேட்டு தெரியாது வள்ளியூர்ல தான் இருந்தாங்க அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தரல இருந்துச்சு நம்ம சொல்லி இருக்குது எப்படி ஒரு வள்ளியூர்ல வரல போட்டு வீச ஆரம்பிச்சிட்டாரு பத்தி கேட்டிருக்கிறார் எப்படி இங்காவது ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அண்ணன் தம்பியா ரெண்டு பேரா பலர் சொல்லியிருக்கிறாங்க ரோட்ல எங்கேயாவது போகும்போது பாக்குற அவ்வளவுதான் மற்றபடி அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க வராங்கன்னு யாருக்கும் தெரியாது நம்ம ரோட்ல யாட்டி அவசிய ரோடு வள்ளியூர்ல அப்பதான் வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம் யாரும் விசுவாசம் கிடையாது பஸ் ஸ்டாண்ட்ல பாருப்போ எங்க போவாங்க வருவாங்க திடீர்னு ராத்திரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் வர்றாங்க ஒருவர் அந்த ஒரு கடை இருக்குது இல்லையா அந்த கடையில பாது பார்க்கலாம் அந்த கடைக்கார்ட கேட்டவர் உள்ள சொல்லுவாங்க கடையில் போய் கேட்டிருக்கிறாரு இப்படி ரெண்டு பேரு பாசஸ் அவன் என்ன விஷயம் கேட்டவர் எங்க இருக்கிறாங்க அவர் ஒரு அடையாளம் சொல்லி இருக்க இருக்கலாம் அங்கிருந்தா வருவாங்கன்னு சொல்லி மா கண்டுபிடிச்சு போடலாம் அவனதுக்கு சொன்னோட சோமில்லை தானே ஆமா அதனால என் கூட்டிட்டு வர சொல்லி கூட்டிட்டு இருந்தார் பக்கத்து அடுத்த தொழில் தான் இருக்கிறாங்க மாவட்டத்தில் சொன்னார் இயேசுநாத அறியாதவர்களாக இருந்தால் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவுடன் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் இனி என்னுடைய வசத்துக்கு மாத்திரம்தான் நன்மை கிடைக்கிது கும்பிட்டு தரலங்கிறது தெரியும் அடுத்த கூட்டத்துக்கு போட்டம் தெரியல போதுங்கிற சரியில்லை இப்படித்தான் மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் தவிர அறிந்தும் தவறு செய்கிறவர்கள் எத்தனை அடிகள் அடிக்கப்படுவாங்களா அநேக அடிகளின் எண்ணிக்கை அடி நடந்துகிட்டே இருக்கும் அங்கே போய் அறிந்திருக்கிறீர்கள் அறிந்தும் தவறு செய்தால் அடிகள் தான் தவிர விடுதலை கிடைக்காது அப்படியெல்லாம் கூட்டத்துக்கு வந்தா சொல்ற உபதேசத்துக்கு சமாதானம் தருவார் சுகம் தருவார் விடுதலை தருவார் சரி அதை பெற்றுக்கொள்ளலாம் வெளிப்படுத்தி காண்பிட்டார் என தெரியுமா அந்த அம்மாவுக்கு ஒரு தலைச்சுத்து அந்த அம்மாவுக்கு முன்னால ரெண்டு அக்கா மார்களையும் இறந்துட்டாங்க அதுக்கு அந்த நினைப்பு வந்தோன்னே தலைச்சுத்து வந்துரும் நமக்கு அந்த மரணம் வருது என்ன வந்துடும் ஜபித்தப்பற சொன்னார் மரணம் எப்படி வந்திருக்கிறது விவசாயி அந்த விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது விவசாயிகள் கிராமத்தில் ஒரு கவனம் தொண்டு அடைக்கிறது ஒரு அறுவாய் கொண்டிருப்பாங்க அவரு கம்பு வச்சிருப்பாங்க இது விவசாயியுடைய ஒரு அடையாள சின்னம் நல்ல காட்டுல விவசாயம் பண்றவங்க வச்சு வேலை செலை செடிக்கு களை வெட்டுறதுக்கு ஒரு கிராமத்தில் நாலஞ்சு வாலிப புள்ளியிலிருந்து களை வெட்டிருக்கிறாங்க அந்த சாப்பிட்டுகள் வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணு மாத்திரம் சாப்பாடு கொண்டு வந்துட்டு தாத்தா நான் சாப்பிட்டு தாத்தா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஆமணக்கு செடியில முத்துகள் கொலைகள் எல்லாம் விளைஞ்சு கிடக்குதுல ஒடிச்சு இந்த கடவுப் புட்டியில வை என்ன சொல்லி வீட்டுக்கு போயிட்டாரு அந்த பொண்ணு அதை ஒடிச்சு வைக்கும்பொழுது ஒரு கொப்பு கொஞ்சம் சரிஞ்சு ஒடிஞ்சிட்டு அதுல ஒரு பச்சை கொலை ரெண்டு கொலை இருந்திருக்கு அதை வெட்டி அடியில வச்சா தாத்தா ஏசி போடுவாரு அது ஒடிக்காம இருந்திருக்கலாம் சரி ஒடிக்காமல் இருந்தாலும் காயத்தானே போகுதுன்னு சொல்லி ஒடித்து இந்த பெட்டி மேல மேல இருக்கிற பெட்டி நிறைய ஒடித்து விளைஞ்ச கொலைகள் எல்லாம் இந்த மேலே வச்சிருந்த ரெண்டு மூணு கொலை வந்த உடனே பெட்டி தான் பார்க்க வந்திருக்கு உடிச்சாலா எப்படி நல்லா உடிச்சிருக்கான்னு பார்க்க வந்தா அதுல பச்சை கொலை இருந்த உடனே ஒரு கோவம் வந்துட்டு பெட்டி பூரா பச்சை கொலை தான் இருக்குன்னு நினைச்சுட்டு அது ஒரு மரத்தண்ணில சாஞ்சி உட்காந்துட்டு அந்த கவ கம்ப துருக்கிட்டு வாங்கி உச்சியில் அடிச்சிட்டாரு அடித்தோட அதை அப்படியே ஜன்னியில் விழுந்து பொரியல விழுந்துட்டு வெட்டி வெட்டி இழுத்து அப்படியே நுரந்த முறையா வந்திருக்குது ரொம்ப பயம் ஆயிட்டு பாடிய எப்படி மறைக்கிறது அத்திர காரணம் புத்தி கட்டணு பழமொழி சொல்லுவாங்க அந்த நேரம் சரியா வேலை செய்யாது அப்ப அந்த கணத்துல தீங்கு தீக்கி விடிக்க போனாட்டும் இதுக்கு அப்படிப்பட்ட மனநிலை வரல அந்த கவலை கம்பலி அந்த பாடி தூக்கி அப்படினா ரொம்ப மனசாலியா இருந்திருக்கிறாரு பெரிய உடம்பு மாதிரி வளர்ந்த ஒரு உடம்பு இருக்குது பக்கத்துல கிணறு அடிச்ச கல்லுகளை நடந்து ஏறி அந்த உடம்பு போட்டுட்டு தீ குடித்து அப்ப தீ உழத்தி விட்டோன்னா தீயெல்லாம் புடவை தீ பிடிச்சு காலில் வலி வந்தோடன வெட்டி கிழத்தி விட்டு அந்த வரமும் போயிட்டு அது அகது எந்திரிச்சு பார்த்திருக்குது என்னை போலவே இவருடைய பிள்ளைகளும் கருகி போவானு வார்த்தை சொல்லிதான் பிரியமான தேவச்சனமே வேதம் என்ன சொல்றது தெரியுமா காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காது காரணத்தோட சாபம் போட்டா என்னச்சு தெரியுமா அது பலிக்கும் அதனால வார்த்தைகள் எல்லாரும் மிக கவனமாச்சிடுங்க உங்க பிள்ளைகளையும் சாபம் போனாதீங்க புருஷமாற சாபம் போடாதீங்க காரணத்தோடு போட்டுவிட்டிருந்தால் அழுதுட்டு இருந்தாலும் கதர் நடக்காது அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளை சபித்து சபித்து அநேக பிள்ளைகள் சாபமாகவே மாறியிருக்கிறார்கள் அதிகால் அருமையான தேவ ஜானமே வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அப்படியே நடந்துட்டு ஊர்காரங்களா கூடிய பணத்தை நஷ்ட எல்லாம் சரி பண்ணிட்டாங்க நஷ்டம் கிடக்கும் என்ன சொன்னாரு தெரியுமா பாவம் வாசற்படையிலே படுத்திருக்கும் அது உன்னை மாத்திர படிக்க அதனுடைய சந்ததியை தொடர்ந்துபடி பிளாக்கூடிய அக்கர பிள்ளைகளிடத்திலும் பிள்ளையுடைய பிள்ளையுடனத்தில் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நியாயந்திருக்கப்படும் என்று சொல்லுவேன் சொல்லுகின்றனர் காலம் கடந்து தாத்தா இறந்து போட்டாரு மகன் ஒரு உபதேசியார் நல்ல பக்தி உள்ள குடும்பம் பிள்ளைகளெல்லாம் பாடுவார்கள் ஆலயத்துக்கு செல்வார்கள் பக்தியாக தான் வாழ்ந்தார்கள் அந்த சென்று போன பிள்ளையினுடைய எத்தனை வயதோ அதே வயது மூச்ச வாலிய வந்தது வேகமாக வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த பிள்ளை மாசியர் பிள்ளைகளை குறும்பிடி வைத்திருப்பார்கள் கிராமத்திலாம் இப்ப மாறுபடி மோசைகள் போட்டோன்னு குறும்படி எடுத்துட்டாங்க அந்த குறுபணியில தட்டீர்களை விழுந்து மூக்கள் அடிவிட்டு பிள்ளை அறந்து வச்சது வீட்டாருக்கு தெரியும் அதே சாபம் தொடர்ந்து விட்டதே கிறிஸ்தவர்கள் மறித்தது மனுஷனுடைய பாவம் பண்ணிப்பதற்காக தான் அதை பெற்றுக் கொள்ளுகின்ற முறைகளை கொடுப்பதற்காக இந்த சபை எழுப்பியிருக்கிறது கிறிஸ்துனால ஜீவனுள்ள தேவனுடைய ஆவையும் புறமானும் என்னை பாவம் மரணம் என்கிறார்கள் திருச்செவி அதை சரியாக செய்து கொண்டிருக்க சாவமாக இருந்தாலும் அதில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதூடிய வழிமுறைகள் திருச்செவில காட்டித்தரப்படுகின்றன அப்படி முதல் பிள்ளை நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த பிள்ளைக்கு அதே வயசு வருது எல்லாருக்கும் பயம் அடுத்த பிள்ளைக்கு என்ன ஆக போகுது கிளை விழுந்துச்சு விழுந்தது மூக்கல் அடிபட்டு அது சேத்து போச்சு இப்ப இருந்து மூணாவது பிள்ளை இது சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்துருந்தோம் இந்த ஒரு பிள்ளையாவது கட்டி கொடுத்து குழந்தைகளை பாடுக்கலாம் சின்ன வயதுல காகம் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்ப அந்த வயது வளர ஆரம்பிக்கின்றது இப்பொழுது வந்து சேர்ந்தார்கள் வெளிப்படுத்துற காரியம் அவங்க ஒன்றும் தெரியும் வெளிப்படுத்தலாம் கண்டு சொன்ன அதிர்ச்சி அடைந்தார்கள் அதற்கு நாங்கள் என்னையா வேண்டும் இருக்கிற எல்லாரும் வந்து பாவரிக்கை செய்ய வேண்டும் ஞான சாரம் வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்ல முதல்ல பாவரிக்கை செய்தார்கள் பாவரிக்கை செய்து பெருசுத்தாய் பெற்றுக் கொண்டார்கள் வியாதி அவர்களை விட்டு விலக ஆரம்பித்தது தலைச்சுத்தெல்லாம் மாற ஆரம்பிச்சு சமாதானம் சந்தோஷம் பெறுக ஆரம்பித்தது பின்னாடி ஞானசான் எடுக்க வேண்டும் நகை கலத்த வேண்டும் என்கிற ஆசை அந்த அம்மாவுக்கு உண்டாயிட்டு ஆனா அவரு கொஞ்சம் கஷ்டமான ஆளு அழக ரொம்ப விரும்புகிற ஆளு ஆடம்பெருத்த விரும்புகிறாள் ஆனாலும் அவருக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது வெளியே காட்டு கிடலட்சம் ஞானம் எடுத்துருவீங்க வீட்டுல ரொம்ப அமைதி ரொம்ப சமாதானம் இருக்குங்க எல்லாரும் பாட்டு படிப்பு தான் இப்போமோ அந்த அம்மாவும் சொல்லு ரெண்டு மூணு நாள் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா காதுல நல்ல புண்ணு வந்து நல்ல ஒரு பெரிய தோடு போட்டிருப்பாங்க பெரிய தோடு போட்டோன்னு காது வந்து இலக்குது போடு இழுக்குது காதெல்லாம் ரொம்ப வலி அப்புறம் அவர்கிட்ட சோழனி ஐயாட்ட போய் சோமே அவர் போயிட்டாரு இந்த அம்மா வந்தாங்க சரி நான் சொல்லு அந்த காதுக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுங்களேன் அந்த தோடை கலத்திருங்க அந்த சோம ஆயிடும் சொல்லு அந்த களத்தியாச்சு சோம ஆயாச்சும் உடனா என்ன ஒரு வாரம் தான் கழிச்சது ஆண்டு வரைக்கும் எப்படி மக்களை நேசிக்கிறார் நேசிக்கிறா கடிந்து கர்த்தன் நேரம் கொடுப்பாரு அப்புறம் என்ன தெரியுமா ஒரு வாரம் கழிச்சது கழுத்தில் ராத்திரி பூவா ஒரே அரிப்பு இந்த களத்தில் நடக்கிற செயின் எங்கெல்லாம் நடக்குது கழுத்தில் இருந்து எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒரே அரிப்பு அரிப்பு சொறிஞ்சி சொறிஞ்சி சொறிஞ்சி திருப்பூரா புண்ணாகி காந்தலாய்ப்பாலில துணியும் போடக்கூடாது அந்த நகையும் அழுதுட்டு வந்திருக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி பிறவாயில் போய் ஜெமிச்சிட்டு அவர் சொல்லிட்டு வேலை போட்டாரு இந்த அம்மா வந்தாங்க ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குதுயா அம்ம காலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் கூடுங்க கணக்கு சரியாயிடும் சொன்னோம் வேற ஒண்ணுல என்ன கடவுள் தோட ஆரம்பிச்சாச்சும் நம்ம வேற ஒண்ணு பாராட்டுக்கூடாது அவரெல்லாம் கலந்து அங்க வச்சே கழுத்துக்கால்கீட்டு செட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு போறோன்னு அவரை அந்த கண்டுகிடல இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இப்ப ஞானசான் எடுக்கணுன்னு அதுக்காக ஜோம் பண்ணுங்க பாருங்க சில இடத்துல அப்படி போராட்டம் புருஷமா விரும்பி எடுமா எடுவான்னு சொன்னாலும் சில தாங்கி தாங்கிதான் கொண்டு போட்டு இருக்குது சில வீட்டுல ஐயாரு தாங்க இருக்குது இப்படி மாறி மாறி சில எப்படியும் சங்க கிரியேசங்கிற வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக பரலோகத்தோடு இணைத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பூலோகத்தினுடைய மக்களோடு வாழ வைப்பதற்காக அல்ல அவர் சிறுசு நத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவு ஆக்க வேண்டும் என்பது தமக்குள் விருப்பமாக அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில நாங்குநேரி வந்துருவாங்க சாயங்காலம் வள்ளியூர்ல கலந்து கொள்வார்கள் நாங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நாங்குநேரிக்கு ஒரு ஆள் ஒரு ஆள் மகிழ்ச்சி கொடுத்து இப்படி போயிட்டு இருப்போம் சாயங்காலம் வந்து வள்ளியூர்ல ஆறாவது ரெண்டு ஆறாவது கலந்து கொள்வார்கள் அவ்வளவு தீவிரமாக இருந்த ஆள்கள் கடைசியில் ஒரு ஆட்களை காணல நேரம் சரி என்னாச்சு காணலையும் சொல்லி நாங்க ஆராய் நடத்தி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பேருந்து அப்பொழுது வருவாங்க இதுல பழைய சபகாரங்கள் சிஎஸ்காரங்கள எல்லாரும் கண்டு என்ன என்னாச்சு அவர் இல்லையே ஆளை காண வந்துருச்சுக்கிறோம் சிஸ்டர் கொஞ்சம் பிள்ளையின்னு இருந்தா தான் வரல இப்ப நல்லாட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம் கூட்டிட்டு வாங்கலாம் சபைக்கு வருவாங்க சீக்கிரமா வந்து சாட்சி எல்லாம் சொல்லணும் பெரிய அற்புதம் கடவுள் செஞ்சிருக்கிறாரு அப்படி இவரு சொல்லிட்டு வந்து இவருக்கு ஒரு ஆசை ஒரு நாள் அங்க போட்டு சாட்சியெல்லாம் சொல்லிட்டு வருவோமே என்று மன கிட்ட நைட்ல சொல்லிருக்கிறார் நமக்கு ஒரு நாள் போன இந்த அம்மா சொல்லு நான் வரமாட்டேன் நகையெல்லாம் எல்லாம் போனா அவ்வளவு தப்பா பேசுவான் நகையை போட்டுட்டு தான் போனோம் பாப்போம் நகை காத்துன்னு சொல்லி பாசிலே வியாதி வந்த கலத்தனும் வாக்குவாதம் காலையில் சாயங்காலம் பழைய பிள்ளைய பிறைய நாள் தாங்க முடியாது அப்படியெல்லாம் கடவுள் தரமாட்டா என்ன சரி இவரே களத்துல செயலாத்திற்கு போட்டு அந்த கம்மல காலத்துல போட்டு முறுக்கிட்டு இருந்திருக்கிறார் அம்மா காதை காட்டிலிருந்து போத்தினு கடவுள் அந்த பிள்ளையன் அதிகமாகி விட்டது சுயநிலை இல்லாத அளவுக்கு பொத்துனு கிளவுல அதுக்கப்புறம் பதிரி எல்லாம் கலர்த்தி வீட்டில போட்டுட்டு ஒன்னொரு டாக்ஸி குடிச்சு அங்க கொண்டு வந்தாச்சு எங்க வந்தாச்சு எங்க போறாரு தெரியுமா ஐயா அங்க போகலாம் தானே எல்லாரும் விரும்பினத்துக்கு போகணும் சமாதானம் கிடைக்காது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரவணைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இது தேவனுடைய வாக்கு அங்க வந்து ஒரு பதினாறு பன்னெண்டு மணிக்கு சேர்ந்தாங்க இந்த அம்மா தலையை கை வச்சுட்டு தலைகளாக உட்காந்து இருக்கிறாங்க என்னென்ன தெரியாது ஆண்டு சொன்னாரு மீறுதல் நடந்திருக்கின்றது சரியாக அவர்கள் ஒப்பு கொடுக்காதவர்களே இனி விடுதலை கிடைப்பது கூடாத காரியம் என்று முடிஞ்சு வந்தோட என்னையாட்டா வந்துட்டீங்க என்ன சொன்னோட இல்ல இல்ல புறப்பட்டு இருந்தையா புறப்படுற நேரத்தில் நம்ம தலைச்சு தோந்துட்டேன் கொஞ்சம் ஆயிட்டு அப்படின்னா போய் சொல்றேன் ஒரு பொய்யை மறைக்கிறது ஒன்பது பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி போய் சொன்னாரு அப்புறம் அந்த அம்மாண்டு இல்லையா நடந்தது அப்படி கிடையாது சகையெல்லாம் போட்டுட்டு என்ன சிஏசிக்கு போன சொல்லி கூப்பிட்டு அப்படி போட்டுட்டு இருக்கும்போது பொத்துன்னு விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் கூட்டிட்டு இருந்தாங்க ஏயா அப்படிச்சேரிக்கே போய் வித்தனை அந்த சனியும் கையில் இருந்தனால்தான் போட வேண்டியது அவசியம் ஆச்சு கருவாலி மரத்து மூட்டில் புதைச்சி போட்டார யாரு யாக்கும் காலணிகளை விற்கறங்களை என்ன பண்ணாரு தெரியுமா செலவுக்கு அடவுச்சுகள் இல்லாம வச்சு விடாதீங்க ஒரு நாள் சாத்தான் தோண்டுவான் ஒரு நாள் போட்டுட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு வாங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கூடாது மாலை கொண்டு வித்தாச்சு காடுக்கு எல்லாம் கொண்டு தந்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல லஞ்சம் வாங்குவார் ரெண்டு கையில வாங்குவார் ரைட் ஹேண்ட்ல வாங்குவார் லெப்ட் ஹேண்ட்ல வாங்குவார் ரெண்டு பாக்கெட்டு திறப்புறதுக்கு அப்படி ஆடு ஒரு அடுத்த முன் அளந்து கள்ளத்துக்கு அங்கே போட்டு கொடுத்து காசு ஆகிட்டு போயிருவார் அவ்வளவு பயங்கரமான ஆளு சமைக்குழு வந்த பிறகு மறைமுகமாக இந்த வேலைகள் இருந்து கொண்டு சிலருக்குள்ள அப்படி மறைமுகமான சில பாவங்கள் வருமானத்துக்காக சுகத்துக்காக அதாவது பலகாரியத்துக்காக அதை வைத்துக் கொண்டே இருப்பார்கள் விட்டு விடுறதுக்கு விட்டு விடுவாங்க இப்படி அவர்கள் அஞ்சம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஒரு நாள் இந்த வீட்டு சத்தம் போட்டிருக்கிறது வாங்காதீங்க வாங்காட்டி போனா எப்படி சமாளிக்கிறது தசவமாக கொடுக்கிறது வருமானத்துல ஒரு பகுதி வெளியே போகுது அந்த வருமானம் இல்லாட்டி போனா என்னால சமாளிக்க முடியாது வீட்டு சண்டை அம்மா சொல்றது சம்பளத்துக்கு டாக்டர் கொடுத்தோம் ஐயா இப்ப சந்தோஷமா இருக்கிறமே இது போல தொலைத்து விடாதங்க விரும்புறாரு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க சரி வந்தா சொல்லுவோம் ஒரு நாள் வந்து கேட்டார் ஐயா லஞ்சம் வாங்கக்கூடாது கிட்டுன்னு வாங்கலாம லஞ்சத்துக்கு மறுபடியும் ஐயா கிட்டு அது வாங்காது சம்பளம் தரலாம் தானே அரசாங்கத்திருந்து அது போதும் நமக்கு என்ன அது இல்ல நான் ஒரு ஆபீஸ் ரூபா அங்கே அலுவலகத்துல அந்த அலுவலக இருக்கிற இடத்துல அதுக்கு வாடகை தந்தவங்க வாடகை வாங்கக்கூடாது நேரடிய வாடகை கொடுக்கணும் அப்ப வீட்டுக்கு வாடகை தருவாங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வாடகை கொடுக்கலாம் தானே சொல்லி சத்தம் போட்டு அதுக்கு ரொம்ப வெறுப்பாயிட்டு இது அயக்கப்படாது இந்த சபனமா கவசியம் எவ்வளவு பேர் வெளியில் அஞ்சம் வாங்கிட்டு ஊரெல்லாம் கொழி அடிச்சுட்டு ஏசுனாரு கும்பிட்டு இருக்கிறான் ஊழிஞ்சுட்டு இருக்கிறான் அவெல்லாம் நல்லா தான் இருக்கிறான் இங்க மாத்திர இவ்வளவு கட்டுப்பாடா சொல்லி வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர வேலை டிரான்ஸ்பர் வாங்கிட்டாரு அந்த அம்மா வந்து அழுதார்கள் ஐயா இங்களே என் நிறைய கொண்டு போடுவார் போல சபரிமா கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார் எடுத்துட்டீங்க அபிஷேகம் எடுத்துட்டீங்க அப்படிச்சுட்டீங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த அம்மாவுக்கு ஆறு எது பலவீனம் கொஞ்சம் பலவீனம் இருக்குது அவரு தர்க்கம் பண்ணாரு ரொம்ப ஏன் உங்களுக்கு சபையில இவ்வளவு நாள் ஆச்சுதானே இரு மீறுதல் உண்டாக்கிட்டேருனால மீறுதல் நான் அறிக்கை தானே மன்னிக்கல அது தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் ஏதோ ரகசியம் இருக்கிறதையா மறைச்சி இருக்கிறீங்க அதனாலதான் விடுதலை பூர்ணமாக கிடைக்கல அவங்களை மறைக்கிறதான் என்ன செய்ய மாட்டானா மாற்றான் இறைவனுடைய வார்த்தை அது யாருமே அதை மாற்றிக்கொள்ள முடியாது அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன பெறுவான் இறக்கம் பெறுவான் வேதத்தில் எழுதி தந்து விட்டதற்கு மாறாக கடவுள் கையை செய்வார் என்று எண்ணினம் சொன்னால் கடவுளை நாம் ஏமாற்றுகிறதாக மாறிவிட முடியும் அப்படி சொல்லி கடைசியில் அவருக்கு வேடிக்கையாகவே இருந்திருக்கு ரெண்டு விவரம் சபையில் இருக்கிறோம் யாரும் கிடையாது ஏன்னா வரலாறுதான் போயிட்டே இருக்கலாம் இவரது வந்துட்டு வந்து போக முடியாத அவரு ஒரு நாள் சொன்னாரு என்னையா நீங்க சொல்றதில்ல என்னால புரிய முடியல ரெண்டு இதுதான் தேவனுடைய சபையா இதுதான் உலகத்துக்கு ஒரே ஒரு சபையா இந்த சபைதான் உலக நாடுகள் போகும் இந்த வர சத்தியத்து சொல்றீங்க எப்படி நம்ப முடியும் இது உலக நாடுகளுக்கெல்லாம் வரட்டு அப்பா நான் வந்து பழையபடி சேர்றேன்னு அதெல்லாம் போயிட்டு வராடிட்டு வழி அனுப்பிதான் போனார் கடைசியாக ஒன்னு சொன்னேன் அவருக்கு பெரிய மாணவர்கள் அதைத்தான் இப்படி சொல்ல வரேன் இது தேவனுடைய வீடு அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அறவணைக்குள்ளே சுலமும் இருப்பதாக ஆண்டவர் சொல்லி பொழுது இன்னொரு இடத்துக்கு நீ போகும்பொழுது அங்கே ஆண்டவர் சுதந்திரம் மாட்டார் இதை சேலஞ்ச் பண்ண எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சபையொட்டு வெளியே போக வேண்டும் எந்த கூட்டத்துக்கும் போகலாம் இயேசு ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் யாருடைய உள்ள மாற்றிக் கொள்ளுங்கள் ஜீவனை கொடுத்து உருவாக்கி திருச்செமி என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் மறுத்த தெரியுமா ஒரு திருச்செமி உருவாக்கி அந்த திருச்செமின் மூலமாக மக்கள் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்க்கையடைந்து பர்மகம் செல்ல வேண்டும் என்பதற்காக செய்தார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் தாம் திருமர்சனத்தைக் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது சரவாசிக்கலாம் ஒன்றுமில்லாமல் முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் மகிழ்ச்சியுள்ள சபையாக அருசுத்தமும் பிழையற்றதுமான மகிழ்ச்சியுள்ள சபையாக அதை தமக்குமும் நிறுத்திக் கொள்வதற்கும் ஒப்புக்கொடுத்தார் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்கள் செலக் கொடுத்தது தெரியுமா ஒரு திருச்சபைக்காக நாம் அதுவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதுறை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிழ்வு மாசற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் திருச்செபை அதை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது கட்டளைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து அதை செயல்படுத்துவதற்கான சனாதிபதிகளை ஏற்படுத்தி கண்காணித்துக் கொண்டே வருகிறார்கள் அருமையான தேவைக்கானவே திருச்செடி அவரிடத்தில் சொன்னோம் இயசுநாதன் ஒரே ஒரு இசுதான் அதற்கு ஒரே ஒரு சரி நான் உண்டு அதுதான் இந்த சபை நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறப்போ அந்த ரெண்டு பேர் இருக்கிற காலத்தில் இந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்றால் தேவன் பேசி அதிகாரப்படுத்தி எங்களை தலைமையின் மூலமாக அனுப்பியிருக்கிறபடி நாள் நடக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் எப்படி எப்படி சபை செல்லும் என்பதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் உமக்கு நன்மை தர மாட்டார் இந்த நன்மை தர வேண்டிய இடத்தின் அதை பெற்றுக்கொள்ள விரும்பாதபடியினால் பாவத்தை மறைத்துக் வாழ வேண்டும் என்று விரும்புகிறபடி நாள் நிச்சயமாக அன்றைடத்தை நன்மைப்பட முடியாது என்று சொல்ல அதையும் பார்க்கிறேன் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு கடந்து போனார் அதுக்கப்புறம் பதினைந்து ஆண்டுகள் கழித்த ஒரு ஆளு எங்களை பார்க்கிறார் நாங்களும் நினைத்தோம் இவர் எங்கேயாவது ரோட்டங்களே உலகத்தை விட்டு என்ன உண்டு அவர் என்ன பொழுதுக்காரு தெரியுமா நம்முடைய சபை பத்திரிகை வரவழைத்து அதை படித்துக் கொண்டே இருக்கிறார் நாங்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறோம் மலேசியாவில் இருக்கிறோம் துபாயில் இருக்கிறோம் எந்த பத்திரிகையில் செய்திகள் படிக்க படிக்க அவருக்கு உணர்வுண்டாயிருக்கிறது உலகம் எல்லாம் சபை போகும் சொன்னார்களே அது போய்கொண்டிருக்கிற இந்த ஆட்களை நம்மால் ஏன் பார்க்க முடியவில்லை ரோட்டில் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டில் பார்க்க முடியவில்லை வண்டியூரில் கடைசியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் சங்கர கோயில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சனிக்கிழமை ராத்திரி புரேஷன்புரம் சபைக்கு ஆறாயிரம் நடத்த வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவில் அங்கிருந்து போவதற்குரிய பஸ்ஸையும் குண்டி போயிட்டது அடுத்து ஒரு பஸ்ல போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம் ராத்திரி பத்தரை மணி ஆகிவிட்டது அங்கே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜெமனும் தங்கிவிட்டு காலையில போங்க பேசினார் சரி போய் வெளியே ஒரு டீ குடிச்சிட்டு வந்து விடிய விடிய ஜெவமணி டீ குடிக்க வெளியே வந்தால் ஒரு கால் ஓடி வந்து ஐயா இந்த சொல்லி உள்ள கை வைத்தது நல்ல உயரமான ஆளா இருப்பாரு கேட்டி பார்த்தா இவர் பதினைந்து ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என்று சொன்னார் எங்க இருக்கிறீங்க எங்க தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி லாட்ஜியில வர்ற ஒரு ஆளோட பேசி நிற்கிறேன் தூரத்தில் கண்டு ஓடி வந்தி போயிட்டாரு பிற அரை மணி நேர கட்சியில் லாட்சிக்கு வந்தார் அழுகு மாக்கு மாக்கு என்று அழுகிறார் சொல்லுகிறார் இன்றைக்கு தான் உண்மையை தெரிந்து கொண்டேன் நான் செய்த ஒரு சின்ன தவறானது உங்களையே பார்க்க முடியாது தடுத்திருக்குமானால் இறைவனை நான் எப்படி பார்க்க முடியும் என்று விளையாட்டு காரியம் என்று யார் என்ன விடாதீர்கள் இறைவனுடைய ஒழுங்கு என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்ன செய்ய மாட்டான் வாழ்வடையவே மாட்டான் இப்படித்தான் யார்கிட்ட தெரியுமா தேவனுடைய கடவுட்டை யாரும் மறைக்கவே முடியாது இடத்தில் இடத்துல சொப்பிடுற பொய் சொல்லும் போது என்ன சொன்னார் தெரியுமா பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொல்ல நீங்கள் துணிந்தது என்ன பேரிடத்திருக்கிற பரிசுத்தாவியான இடத்துல பொய் சொன்னபடியால் ரெண்டு பேரும் விழுந்து செட்டார்கள் விடுதலையே கிடையாது மரண பயிற்சி அடிமைத்தனத்திற்கு யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காக அது அறிந்து ஜீவனை பெற்ற பிறகு மறுபடியும் இல்லா நகை வித்தேன் என்னுடைய மனைவியினுடைய தோடு கம்பல் இருக்கிறது அந்த நகை கீழ் ரொம்ப டிசைன் உள்ளதை திரும்ப செய்ய முடியாது அப்படின்னா என்னென்ன தெரியுமா எப்படியாவது மனைவிக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் மறுபடியும் இந்த கம்பலையும் சாந்திபுரம் ஜெயினும் செய்து போட்டு அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் அதை இன்றைக்கு காலையில்தான் அந்த நகை வித்தேன் என்று சொன்ன புரிய தேவஜானமே சபைக்குள் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை கொண்டு சொல்லுகின்றோம் எப்படியும் ஆளலாம் எப்படி காணிக்கை கொடுத்தால் போதுமன்ற யாரும் நாங்கள் காணிக்கை காக ஓடித்து வந்த ஆட்கள் கிடையாது எங்களுடைய கருத்து பரலோகத்துக்கு போஷிக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் காகத்தை கொண்டு போஷித்த ஆண்டவர் இருபது லட்சம் மக்களுக்கு நாற்பது வருஷமாக ஆகாரத்தை கொடுத்து போஷித்த ஆண்டவர் நாங்கள் இதனை பழக்க முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் யாரும் பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக பாடு மே ஒவ்ருவரும் குடும்பம் குபமாக அனுமதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சபை உருவாகி இருக்கின்றது கதறினார் இன்றைக்குதான் அதை வெற்றியன் எப்படியாக விற்றுக்கு வர வேண்டும் துணை அடிக்கடி உளை தேடிக்கொண்டிருக்கின்றாள் இப்பொழுது பார்வை எல்லாம் இழந்து போயிட்டார் பூ எல்லாம் கண்ணெல்லாம் பூ உளுந்து கழிந்து அழகெல்லாம் போய் உருவம் மாறிவிட்டாள் நீங்கள் வந்தால் மறுபடியும் அந்த வாழ்வு கிடைக்கும் என்று சொன்னார் நாங்கள் எப்படி யாருடைய அழைப்பும் பெற்றுப் போவதில்லை கடவுள் வருவோம் என்று சொல்லிட்டு அவர் போய்விட்டார் நாங்கள் வந்துவிட்டோம் இனி பார்க்கவில்லை அந்த அம்மா விட்டு போய்விட்டார் பிரியமான தேவ மனுஷனை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக கரை இல்லாத ஒரு சபை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் இயேசுதான் ஒப்புக் கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த இயேசுவை பழுதமாய் பணத்துக்காக பதவிக்காக பிரச்சாரம் பண்ணி அலைந்து கூட்டங்களை சேர்க்கிற கூட்டம் எல்லாம் பரவகம் செல்லும் என்று எண்ணுகின்றீர்களா இயேசுநாதர் செல்வியில் மறித்தது வீணாக போய்விட முடியும் அவர் மறித்தது பாவத்திற்கு என்று ஒரு நேரம் மறித்தார் அவர் பிழைத்திருப்பது தேவருக்கு என்று பிழைத்திருக்கிறார் நாம பாவத்திற்கு மறித்திருக்கின்றோம் இப்படி யாருக்காக பிழைத்திருக்கணும் தெரியுமா கிறிஸ்துக்காகவே பிழைத்திருக்கிறேன் ஆண்டவருக்காகவே நான் வாழ்வே ஒரு நாள் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது தாயாரும் சகோதரருமார்களும் சகோதரன் தான் பெரியம்மாவுடைய பிள்ளைகள் அவள் எல்லாம் அவரை கொண்டு போக வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் கூட்டத்துக்கு வெளியே போக முடியவில்லை பரிசீலனை குறித்து நியாய சாசன கண்டிச்சு பேசுகிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பாம்பு குட்டிகள் என்னெல்லாம் பேசினவுடன் பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசாங்கமே அவர்களை கண்டு பயப்படும் அப்படிப்பட்ட பெரிய பணக்காரர்கள் பெரிய ஞானிகள் அறிவாளிகள் எல்லாம் அப்படி பேசினவுடனே அவர்கள் தாயாரை மிரட்டியிருக்கிறார்கள் அடக்கி வைக்க வேண்டும் இல்லாட்டி போடா அம்மாவுக்கு ரொம்ப கவலை தாய்க்கு அந்த வீட்டில இருந்தே ஆண்டவரை சகோதரன் சொல்லுங்கள் சகோதரன் தானே தெரியுமா சகோதரர்கள் இதோயில் பிளாவில் சித்தத்தின்படி செய்கிற இவர்கள்தான் எனக்கு தாயாறு சகோதரர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் இவருடைய சித்தம் யார் செய்கின்றார்களோ அவர்கள் எனக்கு தாயாறு சகோதர அவர்கள் தான் ஒரே அவர்களை அழைத்துக் கொண்டு போகத்தான் இயேசு வாழ போகிறார் எப்படியும் கோயிலுக்கு போனவ போகும் நினைச்சுட்டு இருக்கிறவங்கள தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் சமுதாயம் வகைத்தாலும் சரி ஊர் வருத்தாலும் சரி உலகமே உதாசீனம் பண்ணினாலும் சரி என் மாத்திரம் எனக்கு போது எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவனுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலிருந்து நாள் வர வேண்டும் என்பதை உங்கள் பத்திரை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுது பிரியமான தேவச்சாரமே என்னுடைய வாழ்க்கை இறைவருக்காகவே அமையட்டும் இயேசுநாதர் மறித்த தெரியுமா ஜீவகாலம் எல்லாம் மரண பயிற்சியின் அடிமைத்தனத்துக் யாவரையும் விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காக மறித்திருக்கிறார் நாம் விடுதலை ஆகியிருக்கிறோம் நம்ம இப்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லாரும் பெரிய சந்தோஷம் பரிசுத்தாண்டு சந்தோஷம் பெரிய கொண்டே இருக்கின்றது நித்ய ஜீதனுக்குள்ளே என்பென்றைக்கு மறிக்காதிருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போறேன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரும் எங்கே போகாதிரிமா இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்த முறிய கடலிலே பங்கடையப் போகிறார்கள் யாருமே தடுக்க முடியாது அரசியல் சட்டங்களும் தடுத்து நடத்த முடியாது நீதிமன்றமும் தடுக்க முடியாது எல்லாரும் அங்கத்தான் புகப்போறார்கள் தலைவதி அதனால் அருமையான தேவ ஜனமியை நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவசமுத்திர சொல்லு பாவத்திலிருந்து எப்படி விடுதலையானது தெரியுமா ஏன் பாவம் பண்ணி போய் உண்டு அது எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று ரோமா புரியாருக்கு நிர்பப்படுத்தும் பொழுது ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசங்களில் வாசிக்கலாம் பாவத்திற்கு அடிமையாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்படுத்தபடி சோத்திரம் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் நீதியோடு வாழ வேண்டும் வேத வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எப்படி வந்திருக்கிறது தெரியுமா பாவத்திலிருந்து விடுதலையானபடினால் இப்படி வந்துவிட்டது கொடுக்கப்பட்ட பாவ முன்னேயானிகள் பாவத்திற்கு அடிமையிலாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வாய் கீழ்படிந்தபடி நாள் ஞானஸ் நானத்தில் அறிக்கிட்டு ஞானசானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்படிந்து பாவ அறிக்கைச் சென்றபடி நாள் விடுதலையாகி இருக்கின்ற ஹாலேலியம் போய் இல்ல ஆறுபடி பாவங்களை அறிக்கை ஆறுதல் ஞான ஸ்தானம் பெற்றார்கள் பெரிய போதகர் நிறைய புத்தகங்கள் நாம் அவரு பழக்கம் ஏற்பட்டது அவருடைய பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் இப்படி ஒரு காரியம் கேட்டார் தேவ ஜனமே மனிதன் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கிழிப்பிடித்தபடினால் பாவத்தின் விடுதலை உபதேச சட்டத்தை யாரும் விளக்கிக் கொடுக்க முடியும் என்பது அறிஞருக்கு தெரியாது அவர் பேசிக் கொண்டு பாவமணி பெண் உபதேசத்தை பற்றி ஒரு சின்ன சர்ச்சை வந்துவிட்டது சின்ன ஒழிக்காரர் அவர் கேட்டா பிறந்த வள்ளியூரில் தானே இருக்கிறீங்க அங்க இருந்து துருபதேசம் வருகிறேன் ஒரு உபதேசம் வருகிறது பாவ மன்னிப்பு போறது வழக்கம் அந்த சிவப்பு நீ உங்களுக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சு நாங்க தானே வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுத்தவுடனே அவரை ஒன்னும் படிச்சு பார்த்துட்டு நிறைய தப்பு இருக்கு தெரியுமா சொல்லி என்ன தப்பு சொல்லித்தாரு கேட்ட பேசிட்டு இருக்கிறோம் பெரிய பாஸ்டர் இருக்கிறாரு அவருக்கு அதில் கேட்குது அவர் அந்த பையன் என்ன ஜான்சன் என்ன தகராறு பண்ற என்ன விஷயம் ஐயா அந்த வசனத்துக்கு விளக்கம் அப்படியா அப்படின்னு கேட்டான் அப்ப இவருடைய பாவலை அவைகளவர்களுக்கு மன்னிக்கப்படும் இருக்கோ அவைகளும் அவளுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் அது டாக்ஸி வாசிக்கிற நீ பைபுள் எடுத்து வாசினு கேட்டார் பைபுல வாசிக்க ஒரே மாதிரி தான எழுதிருக்கு பின்னான் தகராறு பண்ற அதுக்கு விளக்கம் இப்படியான் விளக்கம் அவர்கள் எழுதியிருக்கிறதான் விளக்கம் என்று சொல்லி அவர் சொன்னார் ஐயா அப்படின்னா நமக்கு அந்த அதிகாரம் போயிட்டான் இவருக்கு இப்போ சங்கனம் உபதேசம் ஆயிடுச்சு பயமுளுத்திட்டு உட்கார்ந்து நடத்தி வந்தார் வந்து கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் சொல்லுவாரு தம்பி அதாவது அப்போசனுக்கு அதிகாரம் உண்டுதான் ஆனா இப்ப இருக்கிற எந்த கோஷ பாஸ்டர் அப்போசன் கிடையாது எனக்கு தெரியும் ஆனா உங்க பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியாது ஆனா அந்த சப்ஜெக்ட் நான் ஆனா யோகத்துல போய் பவல்ல அறிக்கைதான் என்று கேட்ட அவர்கள் நினைக்கல அதாவது பைபிள் தெரியுமா விளாடு பொண்டலம் பார்த்த காலங்கள் உண்டு அப்போதெல்லாம் கடவுளைகளோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார் எதிர்க்கு பேச வேண்டிய வாய்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது போல நான் அவருக்கு சொன்னேன் செல்லாது இல்லையா நான் சொன்னேன் எழுதியிருக்கிறது ஞான ஸ்நானம் பெற்று அப்போல்லோ கொடுத்த ஸ்நானம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவன் கொடுத்துத்தாய் பற்றி தெரியாது என்று சொன்னபடியாலே குடும்ப பரிசுத்தாய் பற்றி சொல்லி ஞான்ஸ் கொடுத்தார் என்று சொன்னதும் பயனிடம் போயிட்டார் பிரியமான தேவ ஜனமே திருமலை எதை செய்து திருச்சபை என்ன செய்து கொண்டு தெரியுமா உபதேச சட்டத்தை இப்படித்தான்சான பெற வேண்டும் இப்படித்தான் ரஷிக்கப்பட வேண்டும் என்று இயல்சுநாதனத்திலிருந்து கற்றுக்கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு பிரசகிக்கின்றது அதை கை கொள்ளுகின்றவர்கள் விடுதலையாகி நீதிமன்றங்களாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம் உங்களை கட்டளையிட்ட யாவற்றி அவர்கள் கைகொள்ளும் படிக்க உபதேசம் பண்ணுங்கள் கட்டளை பெறாதவர்கள் எதையாவது சொல்லிட்டு போவாங்க அதைத்தான் கூட்டம் போயிட்டே இருக்கு குடியரசு நிலையில அப்படியெல்லாம் தலைமையோ ஏன் கட்டளை பெற்றிருக்கின்றால் அந்த கட்டளை உங்களுக்கு பரிசெய்யப்படுகிறது இப்படித்தான் உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடி நாள் பாவத்தின் விடுதலை ஆனீர்கள் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவு ரீதிய ஜீவனிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன கிடைக்கணும் தெரியுமா அது இந்து மதத்தை ஒரு யோகி அது ஒரு இசு மனத்தில் கேட்கிறான்னு விஷயங்களே கும்பிட்டுனாலும் என்ன கிடைச்சுன்னு கேட்டா இன்றைக்கு யாருமே சொல்ல அவசியமே கிடையாது ஜாராய கடை வச்சிருந்தா இருக்கிறான் களநோட்டை மாதிரி தகுதி பாவத்திலும் நம்ம விடுதலை ஆக்குவதற்காக எப்படிதான் பெற்றுக் கொள்வது தெரியுமா உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ் படிந்தபடி நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆனீர்கள் பரிசுத்தமாக கிடைப்பிருப்பதன் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறது தவிர கிறிஸ்துக்காக வாழ வேண்டும் பாவத்தின் விடுதலை பெற்றம் செய்யக்கூடாது இருக்கிறபடி நான் நம்ம விட்டு போயிடக்கூடாது என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடுமரண தியான கூட்டத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பிரியமான தேவஜானமே அவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார் மறித்திருந்த நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு நாதரி ஜீவனை கொடுத்தார் நான் அவர்களுக்கு ஜீவன் அது பரிபூரணப்பட வந்தே அழியா இந்த ஜீவன் வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் போற தெரியுமா இயேசுவை போலவே நம்மை மாற்றப் போகின்றது இயேசுநாதே போல மாறிவிடப் போகின்றோ அப்போதுதான் வருகை இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் வளர்ச்சியடைய வாக்கின பிறகு அழைத்துக் கொண்டு போக போகிறார் எவ்வளவு வளர்ச்சி அடைகின்றமோ அவ்வளவு சீக்கிரமாக கல்யாணமும் நடக்கும் பிள்ளைகளை கல்யாணம் வச்சிருக்க மாட்டாரே அதுபோல மனவாதனாக நாம வளர்ச்சி அடைந்தவர்களாக கண்ணிகளாக அவருக்கு மனவாட்டிகளான தகுதியுடையவர்களாக மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்ற அந்த தகுதியை கொடுப்பதற்காக திருச்செரிய கருத்து உருவாக்கி இருக்கிறார் இங்கிலேஷாயிரம் இரண்டாம் அதிகாறு ரெண்டு மூணு வருஷத்தை வாசிக்கின்ற பொழுது கடைசி நாட்களிலே ஒரு சபை எழுந்த ஒரு ஆலயம் எழுந்தும் என்று சொல்லி தீர்க்க தரிசிச் சொல்லியிருக்கிறார் கடைசி நாட்களை கர்த்தருடைய ஆலயம் பருவதங்களின் கொடுமுடலில் சாமிக்கப்பட்டு மேலைகளுக்கு மேலே எல்லா ஜாதிகளும் ஆலயத்துக்கு போக வாருங்கள் போதிப்பா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நிலப்போம் என்பார்கள் கருத்து வசனம் வெளிப்படுமாலேயா அன்றைக்கு ஒரு எரிசலை இருந்தது அங்கே சபை இருந்தது இன்றைக்கு எங்கே சபை இல்லை அப்படிதான் கடைசி ஒரு எரிசலையை எழுப்பப்போகிறது அங்கிருந்து கர்த்த வசனம் வெளிப்படுமா தெருக்கத்தரிசனமாக எழுதப்பட்டவர்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது எங்க யாரும் எழுப்பாங்கன்னு யாரு நினைச்சாதி பொம்பாயிலிருந்து ஊழித்து வந்த பூச்சிலே ஐபிசி பாஸ் பெரிய பேசிக் இருக்கு இது வரைக்கும் யாருக்குமே முடியவில்லையே மனவரவில்லையே பேரை உடை சி பாசி எப்படி வைத்தார் அவளுக்கு கருத்தர் சொல்லி வைத்திருக்காரு எப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல தலையை கருத்தர் தந்திருக்கிறார் போனார் சரிய வந்து பரிசுத்தப்படுத்தும் இருக்கிற துணி அதிகமாக கல் அடி கொடுப்பாங்க அடிப்பாங்க அழுக்கலா துணி போட்டு அப்படி தோற்சி எடுத்துருவது வழக்கம் அதுபோல் அழுக்கு நீங்க வேண்டும் நாம் கரை தரையிட்டவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் கடினமான உபதேசங்கள் தரப்படுகிறது கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல என்பதை சீன் எருசிலே இருந்து கருத்தினுடைய வசனம் ஒழிப்படும் சேர்ந்து வாசிக்கின்ற பொழுது இந்த வீட்டை உண்டு கொஞ்சம் திருச்செவின் தலைமையின் மூலமாக தேவனுடைய வீடு இந்த உலகத்தில் உருவாகி இருக்கின்றது வீட்டை உண்டு முடினும் என் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவராக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கணம் சகல பரசுத்தவான்களுக்கு உண்டு என்று எழுந்திருக்கின்றது போல பிரியமானவர்களே கனத்துக்குரியவர் இடத்துல வந்திருக்கோம் அந்த கணம் சீக்கிரமாக உலகத்தில் வெளிப்படக்கூடிய காலம் வந்திருக்கின்றது ஏசுவை ஏற்றுக் எனக்கு என்ன கலைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வுகளில் உள்ள ஒரு பரசுத்த வாழ்க்கை கிடைத்திருக்க வேண்டும் அதையே மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது எடுக்காது சாட்சியாக சொல்லவே முடியாது மற்ற இடத்துல சொல்ல கஷ்டமா இருக்குது வேதனையாக இருக்குது என்னத்தை பேர் சொல்ல நம்ம கால மலையாளத்தில் நடக்கிறோம் என்று சொல்லி எண்ணம் அடைந்திருக்கிறோம் அடைந்திருக்கிற பெத்தகோசு அவர்கள் யாரும் பரிசுத்தம் அடையவில்லை காரணம் உபதேச சட்டம் என்று கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு ஒப்புகப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வம் ஆய் கல் அடைந்தபடி நாள் விசேத்தாடைய திட்டங்களில் ஒன்று கோந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது சில வசங்களை வாசிக்கும்போது இந்த பாவ மரணம் என்கிற போராட்டம் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுமா இந்த பாடியில் நாம் இருக்கின்ற ஆன்மீக மீட்பு அடைந்திருக்கிறோம் இந்த மாமிசத்திலே கோபங்கள் எரிசல் வைராக்கிகள் கோழி கொண்டடி பொறாமையில் வந்து வந்து நம்மை பாவைகளை ஆக்கிக் கொண்டே இருக்கின்றது அதை செய்து அறிக்கை செய்து விடுதலை பெற்று விடுதலை பெற்று பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வளர்ந்து கொண்டே போகும்பொழுது பொன்னால் இந்த சரீரம் மரணமும் அடையப் போகின்றது பாவம் மரவையே செய்யாது பாவ பின்தொடர்ந்துட்டே வருமா எப்போது இதனை பாவியாக்கலாம் அந்த பாவத்தை பூர்ணமாக சீ வைத்து எப்பொழுது மரணத்தை கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த பாவை பின்தொடர்ந்து கொண்டே வரும் என்று சொல்லி சொல்லுகின்றது அது விடுதலையாக கூடிய மேலை நெருங்கி வருகிறது வாசிக்கலாம் இதோ ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை ஆயிலும் கடையில் சீர்கொரிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்போடு நாம் எல்லாரும் மர்வமாக்க முடியும் ஒரு ஆள் ஏ காசத்த கேட்கும் உடனடியாக ஒரு பெரிய மாறுதல் இந்த சரீரம் அப்படியே மாற்றமடைந்து வேற ஒரு சரீரமத்தில் உருவாகிவிட போகின்றது ஹோலிமுட்டை குழு குஞ்சானது அது எப்படி இருக்குன்னு சொல்லி வெளியே பார்த்தா தெரியாது குறிக்கப்பட்ட நாள் வந்தவுடனே அந்த தோட்டை உடைத்துக் கொண்டு வெளியே வருவது போல கோழியை போகல ஒரு குஜி வெடி வருவது ஒருவர் கை கொண்டுள்ள சபைகளை விசிட் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அதை பார்த்தா ஒருவரும் ஏசுகிசை போலர்களுக்கு ஏசுகிசை சரியாக தெரியாது மக்கள் எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப கஷ்டமாகி இந்த போலர்களுக்கு சரியா பைபிள் டீச்சிங் கொடுக்கணும் அப்போதான் இவங்க மற்றவர்களுக்கு வருகை குறித்து நாள் பேசுவேன் எல்லாரும் ஆயத்தமா வாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில வருகை குறித்து பேசிடுவோம் தீவிரமாக பேசி பொழுது வேகமாக இன்றைக்கு இப்பொழுது இந்த நிமிஷத்தில் அந்த எக்காவசத்தை கேட்கும் போது எத்தனை பேர்கள் வருவார்கள் என்று கேட்ட உடனே அவர் மேசர் வாங்கி அடிச்ச உடனே எக்காவசத்தை தர தர தர தரனு கேட்டுட்டும் எல்லா பேருமே ஓடிய போயிட்டாங்க ஒரு பய ஆகிச்சு எக்காவசத்தை கேட்டாச்சு அவர் தான் யார் எந்த எக்காலத்து ஊதி தெரியுமா இவர் ஒரு ஏற்பாடு பண்ணிச்சிருக்கிறார் பின்னால் அவர் கற்றன் கிடந்தது கற்றனுக்கு பக்கத்துல பையனை வச்சிருக்கிறார் எக்காலத்தேசி ஊதி ரெண்டான்னு சொல்லி வச்சிருக்கிறார் அவன் அந்த நேரம் பார்த்து முடிச்சு அடக்கி தராதான் ஒரே செழிப்பு ஒரு பக்கம் பய ஒரு பக்கம் போதே போடுனா சில மக்கள் எங்க நிற்பாங்க பெரிய மாறே இன்றைக்கு ஒரே நடக்கிற எல்லாமே எப்படி ஆகிவிட முடியும் அதனால் திருச்செமின்புள்ள நமக்கு ஏழைகள் எல்லாம் போதிக்கப்பட்டதை தெரியுமா இதே ஒரு ரகசியத்தை கொடுக்க அறிவிக்கிறேன் நம்ம எல்லாரும் கடையம்றித்தவர்கள் முதலாவது அழிவில்லாததாக இருந்திருப்பார்கள் உயிரோடு மர்மமாக்கப்படுவோம் கூப்பிட்டு கைவெட்டில் கூப்பிட்டு அந்த கற்றனை விலக்கிட்டு அந்த போலியான காலத்துக்கே பயந்துட்டீங்களா உண்மையிலேயே காலம் கேட்கும் போது எங்கே ஓடுவீர்கள் நிச்சயமாக ஓடி விடுவார்கள் ஆதாம் எங்க போடாங்க தெரியுமா ஓடி ஒழிச்சுட்டாங்க இயேசுனார்கள் சத்தம் கேட்கிறது ஐயோ பயமா இருக்குது திரும்பவில்லை குற்றவாளிகள் நிச்சயமாக ஆண்டுக்கு முன்பாக நிற்கவே முடியாது குற்றம் உள்ளாக இருக்கிறது மாத்திரமே ஆண்டு போக முடியும் பிள்ளைகள் அப்பாவை கண்டவுடனே தகவலை தேடி ஓடுகிறது போல எல்லாரும் பறந்து செல்ல போகிறோம் என்று வேதம் சொல்லுகின்றபடி நான் அப்பொழுது என்ன நடக்கணும் மாசிக்கு தொடர்ந்து அந்த வசனத்தை எக்கால எழுந்திருப்பார்கள் நாது மர்மமாக்கப்படுவோம் அழி உள்ளதாகி இது சரீரம் சாவாமியை தரித்துக் வேண்டும் அழி உள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று சொல்கிற வார்த்தை நிறைவேறும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயிற்சி அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த விடுதலை பண்ணும்படிக்கு மறித்தார் என்று அதுவரில் மரண நிமிட தொடர்ந்து வந்து கொண்டே பாவம் ஜீய வைத்து பாவம் பூர்ணமாகும் போது என்னத்தை மரணத்தை பரப்பிக்கும் பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் மரணத்தை பரப்பிக்கும் என்று எழுதியிருக்கிறபடியினால் தேவன் விரும்பாத காரியத்தை யாரும் விரும்பாதீருங்க வெறுப்பத்தை தான் இச்செய்தி கேள்விக்கிறது தேவன் வெறுக்கிற காரியத்தை யாருமே விரும்பாதபடிக்கு வாழ்க்கை காத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மரணம் தேடி வரவே செய்யாது பாவ மடத்தில் பிரவேசிக்கவே மாட்டாமி ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வேத வாக்கியம் அப்பொழுதுதான் நிறைவேறப் போகிறது ஆகிறால் அருமை யாரு தேவோஜனமே இயேசுநாதர் மறித்தது நமக்கு இன்னொரு மரணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம யார் ஜீவனை பெற்றிருக்கிறோம் மறுமறி மரணத்துக்குள்ள போய்விடக்கூடாது என்பதற்காக நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இசுநாதன் மறித்திருக்கிறபடினால் அந்த ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவாவியானவர் வெளிப்படத்தில் இருபதாவது அதிகாரம் ஆராதனத்தை வாசிக்கின்ற பொழுது முதலாக இருத்தலுக்கு பம்புளவன் பாக்கியமானும் ஒரு சுத்தவானமாக இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னா அப்படி அல்லாத எல்லாரும் மேலும் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் அந்த அதிகாரத்தை மீறி யாருமே தப்புவிக்க முடியாது முதலாவது பாக்கிவானும் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாவது அதிகாரம் இல்லை மரணத்தில் அதிகாரி ஆகியவர்கள் அவர்களுக்கு மாற்றம் தான் அவருக்கு அதிகாரம் இல்லை தவிர உலகத்துக்குள்ள எல்லார் மீதும் அதிகாரம் இருக்கு அவருடைய ஆட்கள் புதிய மதத்தானமே ஒரு சகோதரர் பலவிதமான ஒரு புரிய பேன் சமூல் ஆகியவரை தாக்கிவிட்டது விலங்கிடப்பட்டு அடுத்த விடுதலை பெற முடியாதபடிக்கு எங்களை தேடி வந்தார் மகிழ்ச்சி பெறுத்து வந்தார் ஒரு கையில விலங்கு தேங்கிக் கொண்டிருக்கின்றது அவர் வந்து நாங்கள் ஒரு ஆழத்தில் கை கொடுக்கும் அவருடைய ஆதிக்குறி வளர்ச்சிகள் எல்லாம் தெரியும் ஒரு அளவு தெரியும் இப்படிப்பட்ட கிருமிகள் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதை வைத்து அவரிடத்தில் பேசுவது வழக்கம் அது அவர்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது நம்ம நினைச்சா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்கள் கை கொடுத்து கொண்டிருக்கும் போது சொல்லுங்க அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இருக்கிற மாற்றி வர போடும் அப்படி ஆரம்பித்து இருக்கிற ஜிவிக்க ஆரம்பித்தோட மத்தியில் வந்து ரெண்டு பக்கத்துலையும் ஜோப் பண்ணுறோம் அவர் பயங்கர பாசல் உலகத்தில் எல்லா பாசனும் பேச ஆரம்பிச்சிருக்க ஊர் மக்களாம் கூட்டிட்டா சத்தம் முற்றாமி சத்தம் நாங்களும் சத்தம் போடுறோம் அதுக்கு மேல சத்தம் போடுறத அடக்க கடைசியாக வெளியே போயிடுச்சு அந்த ஆடி சொல்வது எங்கே என்னை போல சொல்கிறாய் திஸ் மை கண்ட்ரி இது என்னுடைய உலகம் வெளியே போக முடியாது உலக ஆற்று தெரியுமா சாத்தாங்க யாருமே சாத்தாரணத்திற்கு விடுதலை ஆக்க முடியாது இயேசுநாதன் இந்த ஆத்மா வீட்டு வெளியேற வெளியேறுதே பேசாது அவரை மேலே உபாசம் போட்டு ஒரு பத்து நாள் ஆளு உபாசத்துல வைத்து பாவத்தில வெளிப்படுத்தி அவருக்கு பாவம் தெரியாது அப்படி வெளி பைத்தியமாக இருக்கிறார் வெளிப்படுத்தி கொடுத்த அறிக்கை செய்யப்பெற்றார் முதலா உயிர்த்தலுக்கு பம்புலவன் பாக்கிவான் பரிசுத்தவானமாக இருக்கிறான் அவர்களுமே இரண்டாம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை வேணும் தான் வாழ்ந்து கொண்டிருக்காது முதலா உயிர்த்தலுக்கு பங்கு பெறக்கூடிய தகுதியுடையவராக காணப்பட வேண்டும் என்பதற்கு அறிவித்து பாக்கிவானும் பரிசுத்தவான்களுமாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் முதலாவது உயிர்த்து எக்கால சத்தம் கெட்டவுடனே இதனமாக மர்மம் அடைந்து பறந்து செல்வார்கள் தவிர பற்றிய யார்மையை செல்ல மாட்டார்கள் இப்ப ஆவியில நிறைஞ்சி எல்லாரும் மேல பறக்கும் போகிற நிலை வந்தாலும் சிலருக்கு அசைவு கூட வர மாட்டேன் கல்லு மாதிரி குத்து பிள்ளையாரு மாதிரி தோத்திரம் தோத்திரம் உள்ளத்திற்கு ஒரு நோக்கம் இல்லாத ஒரு நிலை ஜனத்துக்கு போட்டு வருது அப்படியாகாதபடிக்கு ஆவியாக நம்முடைய உள்ளத்தை நிரப்பும்படியாக இடம் கொடுக்க வேண்டும் ஆவி அவைக்கு போடாதருங்கள் ஆவியில அனலாயிருங்கள் சொல்லி இருக்கிறபடினால் பரிசுத்தாக இதற்கு இடம் கொடுத்து அந்த ஆவியில நிரம்பி நம்முடைய சர்வத்தை தூக்கி கொண்டு போகும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக அப்படி திடீர் ஒரு நேரத்தில் ஒரு எக்கால சொந்தம் கேட்கும் பொழுது அப்படியே பாடி மர்வமாக பரவஞ்செல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடுமையில் நமக்கு தருவதற்காக இயேசுநாதர் கல்வாரிச் செல்வதை மறித்தார் என்று பரிசுத்த வேண்டும் சொல்கிறது அந்த மரணத்தினால் கிடைத்த மேன்மையை திருச்சரியின் மூலமாக சமையல் விலைகளாகி நாம் அறிந்து அதை அடைந்து கொண்டு வருகின்றோம் பூரணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆபியான சிலுவையில் அறைந்தபடினாலே நாமும் அவரவருடைய சிலுவையில் அறையப்பட்டோம் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார் நாம இனி பாவத்தை கூலியும் செய்யாதபடிக்கு ஒளிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரும் அவனுடைய சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் இன்னும் பழைய மனுஷன் நமக்குள்ளேயே சொன்னா அப்ப ஏசுநாதியோடு நாம் செலுவையில் அறியப்படவில்லை என்பதை இருபது நிமிஷம் பேசிட்டேன் கோபட்டு சிந்திச்சுட்டேன் புடிச்சது அவ்வளவுதான் அவளே வாழ்க்கை சரித்திரத்தையே அப்படின்னு அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு நாள் அறிக்கை சீட்டு ஆயிரத்தி பங்குபட்டு பேசுதான் தப்பிதமான ஒரு வாழ்க்கை ஏசுநாதிரி மறுபடியும் சிலுவையில் அடித்து நினைச்சுங்களா அவமானப்படுத்த சிறு வேணும் சொல்கின்றது மறுபடியும் பாவம் செய்கின்றவர்கள் சிலுவையில் அடிக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறவர்களுக்கு ஆளாகிடுங்க வாசிங்க நாமையும் பாவத்து கூலியும் செய்யாதபடி பாவ சரீரை ஒளிந்து போகும்போது நம்முடைய பழைய மனுஷன் அவர்களோடு கூட சிலுவில் அறையப்பட்டது பாவம் செய்றனால என்ன செய்யுங்களா பாவத்து கூலியும் சரிங்களா யாரு கூலியும் சரிங்க தெரியுமா பாவத்து பாவத்துக்கு ஒரு காரியம் அதனால பாவத்துக்கு யாரும் செய்யாத பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக பழைய மனுஷன் அவர்களோடு ஒரு சிலுமையில் அறியப்பட்டது என்று பழைய சாபங்கள் பழைய எண்ணங்கள் பழைய புறாம்புகள் மஞ்சகங்கள் சூதுகள் கபடுகள் வன்கண்டுகள்ாரங்கள் எல்லாம் பழைய மனுஷனை சிலுவில் அறைந்து விட்டு நாம் இப்பொழுது கிறிஸ்துவாக வாழ்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வேண்டுமோ பாவ அறிக்கை என்ன நடக்கலாம் பழைய மனுஷன் அவர்களுடைய அறையப்படுகின்றாம் ஆறாம் ரெண்டு மூணு வருஷம் வாசிக்கலாம் பாவத்துக்கு எப்போ மறுத்தும் தெரியுமா பாவம் மன்னிப்பு என்று ஞானசாதனம் பெற்றுக் கொள்ளும் பொழுது பாவ அறிக்கை செய்து ஞானசாதனம் பெற்றுக் கொள்ளும்போது என்ன நடக்கிற தெரியுமா பாவத்துக்கு மறித்து விடுமே பாவத்துக்கு மறித்த நாவின் அதில் எப்படி பிழைப்போம் கிறிஸ்தியம் பெற்றே வரும் மரணத்துக்குள்ளதை எப்படி செம்மறியாட்ட முக்கிடமாறு முக்கிக் கொடுக்கிறதுக்கு இந்த ஊழி சபை ஆரம்பிக்கப்படவில்லை பாவத்துக்கு மறிக்க வைக்கிறோம் மரித்தவன் தான் பிழைத்து கிறிஸ்துவாக வாழ முடிமை தவறே இல்லாதவங்களால் பாவத்திலிருந்து யாரையும் யாரும் விடுதலாக்கவே முடியாது எந்த வருஷத்தவான விடுதலாக்க முடியாது பாவத்துக்கு மறிக்கின்றது பாவத்துக்கு மறித்த நாம் இனி எப்படி அதிலே பிழைப்போம் கிறிஸ்தியாக நாமத்துக்குள்ளாக ஞானசானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்திகளாம் கிறிஸ்து மறித்தோர் போல நாம புதிதாக நடந்து கொள்ளும்படி அப்படி மரணத்துக்குள்ளாக ஞானசானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பள்ளிய பழைய மனுஷன் மறித்து அவர்களோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு கொட்டையை எடுத்து மண்ணை தோண்டி கொண்டு போட்டுல ஊற்றிட்டு அந்த கொட்டை செத்து அதுக்கப்புறம் வருகின்றது எந்த மரத்திலிருந்து அந்த கொட்டை வந்ததோ அந்த மரத்தை ஒரு செடியாக இருந்து வருகிறது வார்த்தை நம்முடைய உலகத்திலே பிரதேசத்திறமை பாவத்துக்கு அறிக்கை செய்திருக்கிறதோ அந்த தேவனை போவோம் என்ற சாயந்த படத்தில் வர ஆரம்பிக்கிறது கிறிஸ்து மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டது போல ஒரு புதிதாக ஆமைக்கு வரலூரிலாக நடந்து அவரோடு கூட மறித்து அடக்கம் ஞானசாணத்தில் என்று சபையில் கொடுக்கிற ஞானம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை பெற்று நமக்கு இது வளர்ந்து கனி கொடுத்து இசுவை போல மாற வேண்டும் என்று ஆவியான திருமணம் பெற்றுகிறார் மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டதால் சாயல் இணைக்கப்படுவார்கள் அதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கின்ற பொழுது பகல் பிடிச்சொல்கிறார் இந்த வாரத்தை உண்மை உள்ளது அந்த மரணத்தின் சாயில் இணைக்கப்படாத வீட்டில் சாயல் இணைக்கப்படவே மாட்டார் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படவே மாட்டார் ஐந்தாம் ரூபரம் ஐந்தாம் நாமுடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்படுவானால் அவருடைய உயிர் தகுதியில் சாயலில் இணைக்கப்பட்டிருப்பது என்று சொல்லி பரிசு தொழில் சொல்லுகின்றபடி ஏசுநாதர் மறித்தது நம்மல்லார் இப்பாவத்திற்கு மறிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிழைத்திருப்பது நம்மளாறு அவரோடு கூட வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பிழைத்திருக்கின்ற பணியினால் தலிச்சபின் நாம் இந்த பாடுபண்ண தியான கூட்டத்தில் ஒரு புதிய தீர்மானம் எடுத்து அந்த இயேசு பாவத்தின் அடிமத்திரத்திருந்த என்னை விடுதலையாக்குவதற்காக மறித்திருக்கிறார் ஜீவகால மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து எல்லாரும் விடுதலை ஆக்கபடியாக மறித்திருக்கிறார் அவர்களோடு விட ஒன்றாக மரணம் என்னை பாவத்துக்கு மறிக்க இப்பொழுது அவர்களோடு பழக்க வைத்திருக்கிறபடி நான் இனி வரும்போது நான் பாவம் செய்ய மாட்டேன் பாவத்தின் திம்பலமாக மரணம் என்னோட வாழ்க்கையில் இனி நான் பாவத்துக்கு செய்ய ஆளுபடியும் நேசனுக்கு ஒளியும் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் வாழ்க்கையில் உருவாகட்டும் பிரயாசப்படும்போது நிச்சயமாக அடைந்து கொள்ள முடியும் பிரயாசமே கிடையாது அறிக்கை வெளியே போனா இல்ல கண்டதெல்லாம் பார்த்து கண்டதெல்லாம் கேட்டு கண்டதெல்லாம் சிந்திச்சு இறைந்த புற பாவமாக்கி சென்றது பழைய சரி மறுபடியும் இதே வாழ்க்கையிலே வாழ்க்கையில் இதற்காக ஒரே தூரம் மறித்திருக்கிறார் பிழைத்திருக்கிற தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிற அப்படின்னா நீங்கள் பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் கருத்துராய் ஏசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளு பாவல் சொல்லியிருக்கிற அப்படினால் அந்த எண்ணெய் உள்ளத்தின் நிறப்பட்டது பெரிய மாணவனே கருத்தரி சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை போலும் என்னை மாற்றி அவரோடு புதிய உலகத்தில் இருக்க வைக்கிறதற்காக இந்த உலகத்தில் ஆயுதம் அரசும் அவரோடு அரசாட்சி செய்ய வைக்க போக வரக்கூடிய காலம் நெருங்கிவிட்ட அப்படின்னா பேசுகிறார் இந்த உலகத்தில் வந்தது மகா ஒரு திருச்சபை உருவாக்குவதற்காக கடல் தரையில்லாத ஒரு சபை உண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்மை கொடுத்திருக்கிறார் அந்த சபையில் நாம தான் சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் ஆகினால் கரவுதறையில் ஒரு வாழ்வு நமக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றது அதை பூரணப்படுத்திக் கொண்டு ஒரு புதிய தீர்மானத்தோடு இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இந்நோரை சிறுவில் அடித்து மறுபடியும் அவமானப்படுத்த மாட்டேன் பாவத்திற்கு நான் இனி ஊழியம் செய்ய மாட்டேன் பாவத்திற்கு அடிமையாக மாட்டேன் நீதிக்கு அடிமையாகி நீதியை மாத்திரம் செய்து வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம் வார்த்தளை ஆசிரிதி போலாம் ோ நோய அருமே நல்லபதாகவே நாங்கள் மீது துவக்கிறோம் தூக்கிறோம் தூக்கிறோம் கிட்டாதே மெதுக்கிற முடியாது பலியை பாடும்படத்தில் நினைவு கூறும் உடகர பாகத்தில் கிடந்து வந்திருக்கிறோம் சுவாமி கடனாய் தேவனையுமே சுதிகிற ஐயா உனதமானவரையுமே சுதிக்கிறோம் ஐயா உலகத்தின் பாவத்தை சுமந்திருந்த தேவாட்டு குட்டியுமே துதிக்கிற ஐயா அதை நாங்கள் உருவாவதற்கு முன்னமே எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் ஜீவனை கொடுத்தீர் ஐயா அது எப்படி நாலு மீட்பு ஜனிகளுக்கு அருள் எப்படி நாளத்திரமையா ஆறு ஐயா ஆறு ஏற்க பாவம் மன்னிப்பு இல்லை இன்றைய நிற்காவை ஆதிபதற்கொண்டு ஆரம்பித்து ஆதீருக்காவே துதிக்கிறேன் உலக தோட்டத்திற்கு அடிக்கப்பட்ட தேவாட்டு குட்டியே நீ அடிக்கப்படுவதற்கு முன்னுமே முன்னடையளவாக ஆதி ஒரு இரத்தம் இரத்தம் சிந்தை பரிசீலிப்பதன் மூலமாக மணிக்கு மீட்பு அழிஞ்சிக்க அவர்கள் காலம் வந்தபோது அன்றுவர்கள் சிறியரிடத்தில் பிறந்தவரும் ஆகியோர் சுகுமார கத்திராசு கிறிஸ்து ஒரு நாளில் உடைய இரத்தினராக மீட்பட்டு மறுபடியும் தியாகத்தை தியாக பலியை தேவரே தூய்கிறையா நான் நினைவு வரும்படியாக நம்முடைய பார்த்து இந்த ஞாயிற்கு கொடுத்த அதற்காக அண்டாசன ஆசனங்களையும் சொல்லினாலே படைத்த தேவன் அன்பு சிருஷ்டிகளை எல்லாம் படுத்தியலையா மருமக்களாயங்களை அச்சிக்கும்படியாக நீ இருந்து போல தவறி கட்டாளே ஆ தேவரே தூய்கிறையா என்று ஆட்சியிலே தீர்ப்பதால் உணர்கிறையா அதை மனுமர்கள் மறுபடியினால் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக அவர்களை நான் எழுப்பிவிடும்படியாக தேவரே மறுபடியும் கிடக்கிறோம் அந்த வழியில் பாலம் செய்வோம் ஆனால் தேவகுமாராக செலவில் அடைகிறவர்களாக இருக்கிறபடி நான் இனி மேல்கின்றாலே அதற்காக வேறு ஒரு பலி செலுத்தப்படுவது இல்லை என்று நாங்கள் காணுகின்றனையா அவர் துணிக்கிறார் சுத்தமாக ஜீவிப்பில் இருக்கிறேன் புனிதமான சபையை தெரிவிக்கிறேன் சட்டத்திட்டங்களை தந்திருக்கிறீர்கள் உபதேச மனப்பூர்வமாக கீழ்படிந்தார் பாவத்திலிருந்து விடுகிறேன் என்று சொல்லி என்றால் கிடைக்கும் தேவராக இருக்கிற முடிவு நிச்சய தேவராக இருக்கிறார் எங்களுக்கு அவிதமான கிருமையினை தந்திருக்கிறதற்காக சட்டம் இல்லாத அதை வறுமணி ஆராதிக்க அந்த ரத்தத்தினால் மீட்பிள்ள நாங்கள் காணுகிறோம் கொண்டு வந்து இவ்வளவு கிருமக்கு மேத்திருக்கிறீக்காக குமார திருச்சபைடுக்காது சோதனவையா தலைமை கொடுத்தா சோதனவையா சாராமிகளை கொடுத்தபடியா சோத்திரையா தேவனை விட்டு பிரிந்தவர்களான நாங்கள் யமான இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டதற்காக இருக்க முடியாது மீட்பு இல்லை வேறு ஒரு மீட்பு இல்லை என்பதை அறிந்திருக்க முடியும் சபையை பற்றிக்கொண்டு பூர்ணத்துவத்தை அடையட்டும் இல்லையே சுவரப்போகிறீர்கள் இமைப்பொழுதை மர்வமாக்கி எடுத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அதற்காக கேட்க பிள்ளைகள் அவர்களை மனதில் பதித்து அன்பையும் அன்பினால் நிரப்பப்படட்டும் தொடர்ந்துமை பற்றிக் கொள்ளட்டும் நீதியான ஆராதனைகளையும் பொருப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவையும் சனாபதிகள் மூலமாகவும் வெளிப்படும் எவோம் பனிரெண்டாவது பாடலை பாடுவோம் பாட்டு புத்தகத்தில் பனிரெண்டாவது பாடல் ஆண்டிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாசு அழைக்கிறாரே என்ற பாடல் தேவனுடையதாக மறுபடியும் இந்த ஆண்டிலேயும் தேவனுடைய பாடுமன்றங்களை திருச்சபையோடு சேர்ந்து அனுஷ்டரிக்க முடியாது தேவனுடைய பாடமன்ற நினைவு கூறும்படியாக எனக்கும் தேவனருடைய திருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மயிமை உண்டாவதாக நமது ஆண்டவராயேசு கிருஷ்ணனுடைய அன்பை நான் வருணிப்பது இயலாத காரியம் அதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன் நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை நாம் நாம் பாதிகா இருந்தபோது கிறிஸ்துவன் நமக்காக மறித்தபடினாலே தேவன் நமது மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படினான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மயிமை நான் இன்று நேற்று தினத்திலிருந்து அன்றருடைய அன்பை தியானிக்கும் போது அளவு உள்ளம் உடைகின்றது அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அரும்பெரும் படைப்புகளை படைத்த தேவன் அற்பு நமது மேல் வைத்திருக்கிற மகாபிரிய கர்ஷனைக்காக அன்புக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் என்னோடு சம்பாசித்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சில வசனங்கள் மூலமாக சொல்ல விரும்புகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பரவேசபடி நீங்கள் முந்திய தேவையின் மூலம் கேள்விப்பட்டீர்கள் கேட்டீர்கள் அதைத்தான் நான் சொல்லப்போகிறேன் ஆண்டவருக்கு மயிமை நூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆண்டவராகியேசுகிரேசனுடைய மரணத்தினால நிகழ்ந்த காரியங்கள் ஏராளம் தேவாலயத்தினுடைய திரைச்சலே மேலிருந்து கீழா வரைக்கு இரண்டாக கிழிந்தது இது ஒரு சம்பவம் தேவனுக்கு மயமே உண்டாவதாக மகாபுருஷத்திற்குள்ள போலி தேவனை தரிசிக்க முடியாத அந்த தடை ஏஸ்துவின் மரணத்தினால நீக்கப்பட்டது தேவனுக்கு மயமே உண்டாவதாக அதுவரைக்கும் அதாவது மகாபுருஷுக்குள்ள பிரதான ஆச்சாரியன் கூட போகக்கூடாது வருடத்திற்கு ஒரு தடவை தான் அங்கே சொல்ல முடியும் அதுகூட தன்னுடைய பாவத்திற்காக ஏழு ரத்தம் அடிக்க வேண்டும் ஜனங்களுடைய பாவனிப்புக்காய் ஏதனும் ரத்தம் அளித்து விட்டு தான் உள்ளே போக வேண்டும் சரியா இல்லாவிட்டால் மறித்து போவார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஏசு கிறிஸ்து மரணத்தின் போது அந்த திரைச்சலை கீழிருந்து கிளியறதுல மேலே ரெண்டாக கிளைந்துவிட்டது அண்டவராய் ஏசு கிரிஸ்துடைய மரணத்தின் மூலமாக தேவன் பிரசனமாக இருக்கிற முகாபர் சூலத்தினுடைய பிரவேசிக்க முடியும் என்கிற அந்த நிலையை தேவன் ஏசுத்தனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு உருவாக்கி தடைகளை மாற்றினார் அன்றைய கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏ சுகிருஷ்ணருடைய மரணத்தின் நேரத்தில் உலகம் உழவெல்லாம் மறைந்து கொண்டதும் அந்தகாரம் உண்டாயிற்று தேவதைக்கு மகிமை ஓய்வு மங்கிவிட்டது என்று நாம் காணுகின்றோம் இதில் ஒரு சம்பவம் ஏ சுக அதாவது தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்மை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிதியை செய்யக் கொடுப்போம் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமே உண்டாவதாக இன்று என்ன கூட பரமீர் செய்ய இருப்பாய் என்று ஆத்துமா பெறுகின்ற நேரத்தில் மனம் திரும்பிய அதனுடைய குரையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ராட்சியத்தில் செல்லும் போது அடியை நினைத்தோம் என்று வேண்டிக் அந்த கடலுக்கு இந்த வார்த்தை சொன்னார் என்று நாம் காணுகிறோம் என்ன காணுகிறோம் என்றால் ஏசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்னால் அதாவது அந்த பரவேசு வந்து பாதகத்தில் இருந்ததாக தெரியும் தேவனுக்கு மயமே உண்டாவதாக அந்த தேவன் அதாவது ஜீவனை விட்டோடனே அவர் பரவேசிக்க பரதாகத்துக்கு போகவில்லை அவர் ஜீவனை விட்டோடனே பாதகத்தில் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று அப்போ சொல்ல பேதர்வும் தேவனுக்கு மயமே உண்டாவதாக எங்கே சொன்னார் என்றால் அதாவது அவர் மறிக்கவில்லை அவருடைய ஆன்மா பொழிந்து எங்கே சென்றதால் காவலில் உள்ள ஆதிரிகளுக்கு பிரசங்கிக்கும்படியாக பாதாளத்துக்கு சென்றார் ஒன்று சோமின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிக்கும் போது அதாவது சாமல் என்ற தெருக்கள் மறித்து அவர் எங்கே இருந்தார் என்றும் எங்கே இருந்து ஏறி வருகிறார் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது நாம் காணுகின்றோம் ஏவர்கள் பூதிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காணுகிறேன் சாமி வேர்தான் அங்கிருந்து ஏறி வருகிறார் என்று அறிந்து அவர் தரை மட்டும் குறிந்து வணங்கினார் தேவனுக்கு மைனனு தேவர்கள் பூமிக்குழுந்து ஏறி வருகிறதை காணவிடு நீ இந்த சால்வை போர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தபோது தேவனால் கைவிடப்பட்டு அங்கலாய்கிற என்ற சவுல் அங்கேயே விழுந்து படைகின்றான் அப்படி என்றால் அதாவது ஆண்டவருடைய மரணத்திற்கு முன்னால் பரிசுத்தவானினுடைய ஆத்மா பாதாளத்தில் இருந்திருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அண்டவராகிய தேவனுக்கு மகிமைத்துவான் எங்கிருந்து எறி வருகிறார் பாதாளத்திலிருந்து எறி வருகின்றார் இப்பொழுது நம்முடைய தீவனை விட்ட போது அவர் எங்கே சென்றார் என்றால் பாதாளத்திற்கு போய் காவலில் உள்ள அவர்களுக்கு பிரச்சனை கிட்ட என்று ஒன்று தேவன் புஷ்டகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வாய்க்கத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இவர்களை குறித்து காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அண்டவராகிய தேவன் அதாவது ஜீவனை விட்டோடனே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பாதாளத்தில் போய் அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசதித்தார் என்று நாம் காணுகிறோம் தேவனுக்கு மகிமையுண்டாவதாக இன்று என்னுடனே கூட நீ பரவேசியை இருப்பாய் என்று அந்த கலனை பார்த்து சொன்னார் ரெண்டு பேருந்து பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் சில வசதிகளை வாசிக்கும் போது அப்போசராக பரிசுத்த போதில் அதாவது இப்பொழுது பரவேசி எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க அவர் இங்கிருந்து அங்கே எடுத்துக் கொள்ளப்பட்டதாக சொல்லுகிறதே அவங்க காணலாம் அந்த மனிதன் பரமேசைக்குள் எடுத்துக் அது அவரை பற்றிதான் அவர் சொல்லுகிறார் அது வேறொரு மனிதனாக அவர் சொல்லுகிறார் தனக்கு பெருமை வேண்டாம் என்று நான் என்று அவர் சொல்லாமல் பதினாலு வருஷத்திற்கு பின்னால் ஒரு மனிதனை அறிவு அதன் மூன்றாம் வான உரைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரமேசி சென்றான் பரமேசிப்பு எங்கே இருக்கிறது மூன்றாம் வானத்தில் இருக்கிறது தேவனுக்கு மருமே உண்டாவதாக அங்காவதாக மதிப்பெய்தான் அந்தவராக தேவன் மரணமடைந்தபடியால் அதாவது பாதாளத்தில் இருந்த அந்த பூமிக்குள் அந்த பர்சுத்வானுடைய குடியிருப்பு இப்போது மேலே போயிருக்கிறது மூன்றாவணத்தில் இருக்கிறது தேவனுக்கு மகிம உண்டாவதாக அங்கேதான் என்னோடு இருப்பாய் என்று எவ்வளோ சுவாமி அந்த கள்ளரிடத்தில் சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எங்கே என்னுடனே கூட நான் இருக்கிற நான் போகிற அந்த பகுதியில் சிக்கி நீங்க இருப்பாய் பாதாளத்திற்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்போ சராய அதாவது ஆவிற்குள்ள போது அந்த பரமேஸ்வரிக்கு சென்றார் அங்கே வாக்கு கட்டாத வாக்கு கிழங்காத வார்த்தைகளை பேசுகிறதை கேட்டேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் அவர் அவரை பற்றி அறிய முடியவில்லை அதாவது சரீரத்தில் இருந்தோமோ ஆவியில் இருந்தோமோ என்று தன்மை பற்றி அறியவில்லை என்று அவர் சொல்லுகின்றார் தேவருக்கு பைத உண்டாவதாக அருமையானவர்களே அந்த ஒரு யோசுடைய மரணத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிறது மேன்மையான அதாவது பாம்பனிப்பாக பரிசுத்தீவியம் இந்த நிலை அடைகின்றவர்களுக்கு பரதில் அவரோடு கூட இடம் கொடுக்கிறார் என்று நாம் காணுகின்றோம் அந்த பரவாயில்லை போன்ற மூன்றாவது ஆடத்தில் இருக்கிறதை நாம் காணுகிறோம் தேவனுக்கு பதிமூன்றாவதாக ஆதி மனிதனாகிய ஆகாம் அதாவது தெய்வீக உறவு இழந்தார் அவர் ஒரு பரவேசென்றுதான் சொல்ல வேண்டிய ஏதோ தோட்டத்தை குறித்து எழுதியிருக்கும் போது அது பரவேசைக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறது தேவனுக்கு மயிர்மண்டாவதாக அங்கே இருந்த மைய கட்டளையும் வாக்கையும் மீறினபடுகிறார்கள் தோட்டத்தை விட்டு வெளியே புரத்தப்பட்டான் அந்த ஜீவ உச்சத்திற்கு போகிறேன் அந்த வாசலை தேவர் சுடர் ஒளிப்படைத்தொண்டு காவல் காத்து அந்த மயிலையை வெளியே அனுப்பிவிட்டார் என்று நாம் காண்கிறோம் தேவனுக்கு மயிர் உண்டாவதாக அந்தவராக இயசகி சூழல் மூலமாக அந்த இடத்தை நாம் அடையும் அடையும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்த விசேஷம் பனிரெண்டாவது இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அந்த ஒரு தேவர் சொல்லுகின்றார் அதாவது என்னுடைய மரணத்தினாலே மனிதனுக்கு பாரம்பதிப்பாக இலட்சிப்பு உண்டு அவருக்கு ஓகே மாம்ச பிசாசு ஜெயம் உண்டு இந்த ஜெயத்தை தருகிறவர்களுக்கு நான் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆதி மனிதனுக்கு வைத்திருந்த அந்த ஜீவ லட்சத்தின் கனியை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஏசூயின் மரணத்தினாலே நமக்கு கிடைக்க போகிற பாக்கியம் அலுவாக இருக்கிறது என்று இங்கே சொல்லாத சபைகளுக்கு சொல்ல தேவனுடைய பரவேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கரு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் ஏழை தோட்டத்தில் இருந்தது அந்த ஏழை தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த மனிதன் நீர்தல் செயல்படுகிறார்கள் அந்த கடிவு புசுத்தை என்றும் சாகாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அங்கே உள்ள யாரும் போகாமல் அவர்கள் வெளியே தள்ளிவிட்டு சுடர வழிபட்டு அங்கே வைத்துவிட்டார் என்று நாம் காணுகிறோம் எவனுக்கு மெய்மண்டாவதாக இப்பொழுது அந்த இடத்தை அல்லது அந்த பாக்கியத்தை அந்த கனியை புசுத்தை எந்தென்றும் சாகாமல் இறைவனோடு வாழும்படியான கருமையை பரவேசையில் வைத்திருக்கிறார் தேவனுக்கு மயமேண்டாவதாக பரவதேசில் மத்தியில் அந்த கனி இருக்கிறது ஏழே தோட்டத்தில் அந்த கனி இப்பொழுது பரவதேசில் இருக்கிறது தேவருக்கு மயமே உண்டாவதாக அப்படினால இந்த உலகத்தில் மனிதர்கள் பாலத்தின் மேல் ஜெயம் முடியாது பின் சாஸ்திரமே முடியாது சுயமாக அவளுக்கு இந்த உலகத்தில் இல்லை ரத்தினால் மாத்தான் விடுதலை உண்டுமே இயேசுமையின் பலியின் மூலமாக ஒரு மனிதன் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பற்றி ஜெயம் வர முடியும் என்று ஆண்டவராய் ஏசுவாமி சொல்லுகின்றார் அதுபடியாக அதாவது தான் அவருக்கு முன்னால பிரச்சனை கட்ட முடியும் ஆரம்பத்தில் அதாவது உபதேச சட்டம் आदि आदि मनि उपदेश उपदेश बारीट காணுகிறோம் அதப்டால இப்போதும் கல்வாடிகளை நமக்காக ஜெயத்தை சம்பாதித்து வைத்து விட்டார் ஆண்டவர் ஜெயமியோராக இன்று அவர் ஏழோல அதாவது அந்த இருக்கிறார் அங்கே வருகின்றார் அதுபடினாலே அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டு ஜெயம் பெற்றவர்களுக்கு ஜீவ விருத்தின் கடியை முசிக்க தருவார் அந்த கனியை புசிக்கிறவன் ஒரு காலம் சாக மாட்டான் அவன் என் தேவனோடு நீலோழியாய் வாழும் கருமையை பெறுகிறான் மரணத்தினால அந்த கருவை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நான் தேவலை துணிக்கிறேன் அதற்காகத்தான் திருச்சபை எழுப்பப்பட்டிருக்கிறது திருச்சபையின் மூலமாகத்தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும் அதற்காகத்தான் நம் வைத்திருக்கிறேன் ஸ்கூலுக்கு போக முடியு பிள்ளையை வாத்தியார் அடிக்கிறார் அதை ரொம்ப கண்டிக்கிறார பிள்ளை ஸ்கூலுக்கு போக வேண்டாம் என்று நிறுத்தி வைத்து முட்டாளர்களாகி நம்முடைய பிள்ளைகள் ஆக்கிலே எத்தனையோ பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும் தேவனுக்கு மயிமே உண்டாவதாக பிள்ளைகளே பெற்றோர்கள் அதாவது வாத்தியார் கண்டிக்கிறாரா அதுபடி நான் அந்த வாத்தியார்த்தே பிள்ளை போக வேண்டாம் வீட்டிலே இரு என்று வைத்துவிட என்னாவார்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைவார்கள் அப்படித்தான் என்று திருச்சதையும் அனைவருக்கு புரிகிறது தேவனுக்கு மயுமே உண்டாவதாக எதற்காக வாத்தியார பிள்ளை கண்டிக்கிறார் எதற்காக நம்முடைய பிள்ளைகளை அடிக்கிறார் உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையடைய வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் நன்றாக இழுக்க வேண்டும் உயர்ந்த சாணத்தில் அமர வேண்டும் என்பதற்காகத்தான் வாத்தியார் தேவனைக்கு மகிழ்ச்சாவதாக இன்று ஊழியக்காரர்களும் அதுதான் செய்கிறார்கள் சரியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சண்டகலா சிநீர்த்திகளும் அதைத்தான் செய்கிறார்கள் ஊழியக்காரர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகள் மேன்மையடைய வேண்டும் தெய்வீக அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதாவது அந்த நிறைய நீங்களும் அடைவீர்கள் பிள்ளைகளும் அடைந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதன்படி நான் வெற்றி பெறுகிறவர்கள் மேல் வகுப்புக்கு செலுகின்றது போல பற்றி பெற்று பற்றி அவர்கள் மேல்நிலைக்கு சென்று உயர்ந்த உத்தியோகத்தை பிடிக்கின்றது போல அதாவது ஒரு மனிதன் ஆவிக்குரிய ஜீவனத்தில் அதாவது கொடுக்கப்படுகிற உபயோக சட்டங்களை கவனித்து அவைகளை சரியாக கேட்டு அவைகளை கை கொண்டு அதன்படி நடக்கும்போது அவர் என்ன செய்யலாம் எல்லாத்திலும் ஜெயம் பெற்று கொண்டு வந்து அருமையான ஒரு சுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் கிடைக்க போகிற பாக்கியம் என்ன என்றார் பரமசேன்மத்திலே நமக்கு இடம் அங்கே இருக்கிற ஜீவ ாம் சாப்பிடப்போகிறோம் அதற்காக தேவனுக்கு நன்றி ஆரியாவது மூன்றாவது ஆறு இருபத்தி நான்காவது வாக்காளர்கள் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் அதனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறிப்படுகிறார் இந்த சாக்கியத்தை இழந்து போனார்கள் என்று நாம் காணுகின்றோம் அங்கிருந்து துரத்துவிட்டார் மனிதன் தேர்தலுடைய கட்டளை மீறிப்படுகிறார் அவனை அங்கிருந்து துரத்துவிட்டார் ஜீவ ருச்சத்தின் கனியை அவன் புசித்துவிடக் கூடாது என்று எண்ணியை அவனை வெளியேற்றிவிட்டார் பால் அந்த ஜீ கரிய புஷிக்க வேண்டும் என்று அந்த கறியப்பொழுது மூன்றாம் வானத்தில் வைத்திருக்கிறார் தேவனுக்கு மகிமுறை என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனை இந்த ரகசியத்தை நாம் அறிந்திருக்கிறபடியா நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த பூமியில் வாழ்கின்ற வரைக்கும் ஐயோ அந்த நான் பாதம் செய்ய மாட்டேன் நான் உபதேசத்தை மீற மாட்டேன் ஒழுங்காக ஆறாத அங்கே கொடுக்கப்படுகிற வேதமான உபதேசங்களை அங்கே போதிக்கிற போதனைகளை கவனமாக கேட்பேன் கேட்பது முதல் மாணவனாக முதல் மாணவியாக அதாவது மேலே வைத்திருக்கிற அந்த கணிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வழக்கி நமக்கு வேண்டும் பெருமையாக இயேசு மறித்தார் மறித்தார் இயேசு கல்வார்களில் ஜீவனை கொடுத்தார் என்று இந்த காத்திரிக்காரர்கள் மற்றவர்களால் சிலைக்கு முன்னால் அழுது அல்லவா அந்த அவை நினை கூற அமைக்க வரவில்லை அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் ஆட்சியை ஏற்றிருக்கிறேன் என்று ஆண்டு சொல்லுகின்றார் தேவனுக்கு மைமுள்ளாக தேவையான பிள்ளைகளே மரணம் மரணத்தின் மூலமாக மனிதனை அடைக்கும் சிலாக்கியம் அடையும் சிலாக்கியம் மகா பெரிதாக இருக்கின்றது தான் வார்த்தை சொல்லுகிறது ஒரு மனிதன் ஜெயம் பெற வேண்டும் அந்த ஜெயம் வெளிப்படுதல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த ஜெயம் இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது ஆட்டுக்குட்டியில் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக கிறிஸ்தவ பாதையில் வரும்போது ஆறு முறை ஐயா சொன்னார்கள் அதாவது சிலுவை சிலுவை பற்றி மூன்று வகையான சம்பவங்களை சொன்னார்கள் மூன்று காரியம் அது அதாவது சுமக்கிறது மாத்திரத்துல சிலுவையில் அறையப்படுகிற சம்பவமும் உண்டு தேவலுக்கு மயமே உண்டாவது ஒரு அவமான சின்னம் சிலுவை என்பது அவமான சின்னம் அதாவது கொடிய பாதைகளை அறியக்கூடிய ஒரு சின்னம் தான் இரண்டு நாம் காலையில் என்றும் அவருடைய அரசாட்சியில் அதாவது பற்பலாக தூக்கு போட்டார்கள் கொலை குற்றத்தில் நாங்கள் அந்தமான போயிருக்கும் அந்தமான் சிறையில் பார்ப்போம் தேவனிக்கு மைந்து உண்டாவதாக இப்பொழுது ரொம்ப நவநாகமாக வந்திருக்கிறது கேரள உட்கார்ந்து பட்னா தட்டி உடனே உடனே சாம்பலாய் அப்படிப்பட்டதெல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறது தேவனுக்கு மயிமை அங்கிருந்த தண்டனை என்றால் சிலுவை சிறுமையில் அவர்களை அவமான வைத்து என்னென்ன சொல்ல வேண்டுமோ அவ்வளவுக்கு மய்மை உண்டாவதாக அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயும் வாழ்க்கையிலேயும் பாடுகள் நெருக்கங்கள் எல்லாம் வரும் இயேசு நிமித்தமாய் சிலுவையை சுமக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல இயேசு சிலுவையை சுமந்து கொண்டிருந்த பாதையாக நாங்கள் சென்றோம் கொல்கத்தாவில் இருந்த கொள்கை வரைக்கும் இயேசு போற பாதை வழியே நாங்கள் நடந்தோம் ஒருவேளை நடந்த அந்த இடத்துல அவருடைய பாதம் பட்ட ஒரு இடத்துல பாதம் பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எப்படி அதுவும் அவர்களை நாம் போய் பார்க்கும்போது என்ன என்றால் அந்த எங்களுடைய பாவங்கள் கால்களில் பெரிய பாடுகளை பட்டியலாம் நடந்து போன பாதையெல்லாம் பார்க்கும்போது பக்கரா மாறி கல்லுகள் அப்படியே காலில் அப்படிப்பட்ட பெற்றல் பாதை என்ன நடக்க முடியாது செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது அவன் பயங்கரவாத அவருக்கு செருப்பின் பிடிந்து கொண்டார்கள் உங்களுக்காக எனக்காக ஆதிய மனிதன் இழந்து போனால் ஏழு ஆதி மனிதன் இழந்து போனால் ஜீவ லட்சியத்தின் கரு நாம் குசிக்க வேண்டும் அதை மறுபடியும் நமக்கு தர வேண்டும் வெளியே திறக்கப்பட்ட மனிதன் மறுபடியும் உள்ளே சேர்த்துக் வேண்டும் ார் எங்களோடு வந்து இருபத்தி ஆறு பேரமண்டு அவ்வளவு வேறு அவங்க கண்காட்சிகளை பார்த்தார்கள் அங்கே பார்ப்பதற்கு ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதாவது எங்களுடைய இயற்கை வளங்கள் அங்கே உள்ள எல்லா விதமான பில்டிங் மற்ற காய்கறிகள் மனிதர்களுடைய அழகு அவர்கள் என்றால் என்ன எது சொல்லலாம் மஞ்சள் மாறியவருடைய கலர்கள் பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய சரத்திரங்களையே நோக்கி நம்முடைய இறுதிகள் நொறுங்கினது நொறுங்கினது போதனைக்கு மகிழ வேண்டாவதாக ஒவ்வொரு இடங்களிலே போகும்போது நம்முடைய இருதயம் அதாவது மெழுகில் உருகிறது போல உருக ஆரம்பித்தது ஆண்டவர் எனக்காக என்னுடைய மீறல்களுக்காக அல்லவா அவைகளை நான் நினைவு கூறுவதற்காக எதை எடுக்கலாம் என்று எப்படியும் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு கற்களை எடுத்துக்கொண்டு நான் வைத்திருக்கிறேன் வைத்து இது கிருஷ்ணமலை தோட்டத்தில் உள்ளது கொலகதாவது உள்ளது இது சபக்கடல் அங்கே சோதம் அழிந்த இடத்தில் உள்ளது இது மருவமலையில் உள்ளது என்கிறதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் அது ஷோகேசிலே வைக்க வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது மாணவ நேரடிதா என்றாலும் வழியில ஏழாவது விரும்புகிற நமக்கு மரணம் நேர்காலும் அவைகளையும் பாராமல் தங்களுடைய வாழ்க்கை ஆட்டுக்குப்பியாளருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி ஜெயித்தவர்களுக்கு பரதேசில் இருக்கிற ஜீவ விருத்தின் கனியை புசுக்கிய தேவன் கொடுப்போம் என்றார் அங்கே மனம் திரும்பிய கள்ளனுக்கு தேவன் சொன்னார் நீ இன்றி என்னுடைய பரதேசில் இருப்பா என்று பரதேசையிலே பற்பல இடங்கள் இருக்கிறது என்று நாம் ஆவியலை அடிக்கடி பார்க்கிறோம் அன்றைய நாமத்திற்கு பயமே உண்டாவதாக நான் ஒரு இசை அவர்களுக்கு நம்முடைய ஊழியக்காரர் மறித்து எங்கே சென்றிருப்பார் என்று ஒரு தியானம் எனக்கு மணிக்கு வந்தது பெங்களூரில் அப்படி வரும்போது தியானிக்கிற நேரத்தில் பரதேசன் எனக்கு காண்பித்தார் அங்கே ஐந்து வகையான இடங்களை நான் கண்டேன் தேவலுக்கு மகிமை உண்டாவதாக அதில் முதல் இடத்தில் முதல் அதால் பூர்வமாக்கப்பட்ட பர்சுத்துவான்களுடைய ஆவியை அவர்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்திருப்பதை நான் கண்டேன் அது உரே நிலமாக அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறதும் போகிறதும் இருக்கிறதை நான் அறிந்தேன் ட்ரெயினில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல போகிறோம் என்று நான் சொல்லுகின்றோம் அதுல மினிஸ்டரும் வருகிறார் மற்றவர்களும் அதுதான் வருகிறார்கள் எல்லாராலதான் வருகிறார் பஸ்ட் கிளாஸ் என்று சொன்னால் அதுல டூ டயர் த்ரீ டயர் இன்னும் அதுல ஆளு ரிசர்வேஷன் மற்றும் ஆதரிக்கமான இருக்கு பல பிரிவுகளில் இருக்கிறார் போல ஒரே ட்ரெயன் தேவனுக்கு மகிழ வேண்டாவதாக இதனுடைய கருணாநிதி அவர்களே நாங்கள் அங்கு அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பார்த்தோம் ஒரே ஆர்ப்பாட்டமா அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தார் அவரை கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள் அவரோடு சில வந்த பிரதிநிதிகளும் அவரோடு சேர்ந்து போனாரு மற்ற சாதாரண மக்கள் எல்லாம் அதே ட்ரெயினில் தான் வேறு வேறு கமாண்ட்மெண்ட்ல இருந்தாரு இறங்கினாரு நாங்களோரு கமாண்ட்மெண்ட்ல இருந்து இறங்கினோம் இன்று என்னுடனே கூட நான் இருக்கு அந்த பிரதேசத்தில் நீ இருப்பாய் என்று அந்த மனிதனுக்கு சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே இந்த நாட்கள் மாண்டவராகிய தேவர் நம்மை திருச்சமைக்குள்ளே கொண்டு வந்திருக்கின்றார் பேச்சபால் அந்த இடத்தை அடையப் போகிறது என்பதை நாம் அறிவோம் மகிமை அறுபடியால் கற்ற ஒரு புனிதமான தலைமை எழுப்பி அவர்கள் மூலமாக அந்த இடத்தை அடைவதற்குரிய சத்தியங்களை தேவனிடத்தில் நேரடியாக பெற்று நோக்கு தந்திருக்கிறார்கள் அதை நம்முடைய பிரதிநிதிகள் மூலமாக நாம் கட்டறிந்து வருகின்றோம் அன்று நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இவைகளை கவனமாய் கடைபிடித்து நம்முடைய வயது ஒவ்வொரு வருடமும் இருக்கின்றது அறுபடியால் கடந்த ஆண்களே பாட வருடங்களை இந்த ஆண்டு வந்திருக்கின்றோம் இதுக்கு இட இல்லை நம்முடைய வாழ்க்கை என்ன தேவனுக்கு மயி அதாவது வேலை வாய்க்கம் சொல்லுகின்றது மீட்பு பெற்றுக் கொண்டு நீங்கள் மறுபடியும் பாவம் செய்வீர்களானால் திரும்பவும் அறைகிறீர்கள் உங்களுக்காக செலுத்தப்படக்கூடிய வேறொரு பணி இல்லையே என்று தேவையான வார்த்தை சொல்லுகிறேன் அப்படி இல்ல அதாவது நான் பாடமிருந்த தியானிக்கின்றோம் ஆனால் கடந்த மாடமான தியானித்த நாம் இதற்கு இடையில ஆண்டவரை செலவில் அறிந்திருக்கிறோமா அவருக்கு நாம் ஆறுதல் அளித்திருக்கிறோமா நாம் அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை என்ன இங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால் ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் மாத்திரமல்ல அவருடைய சாட்சியின் வசனம் ரெண்டும் சேர்ந்துதான் ஜெயத்தை கொடுக்குமா அவனுடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதாக அதாவது இயேசு சுவாமி தம்முடைய ரத்தத்தினால நம்ம மீட்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் அந்த ஜெயத்தை நாம் முழுமையாக பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமா அதாவது அந்தவருடைய வாக்கின்படி நாம் வாழ்ந்து வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து நம்மை காணும்போது இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் இவர்கள் அதாவது திருச்சபையுடைய மக்கள் என்று காணத்தக்கதாக என்னுடைய சாட்சியும் வசனங்களும் வாழ்க்கையும் இருக்க வேண்டுமா தேவனுக்கு மயிரதாக அவர்கள் தான் ஜெயம் பெறுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னீங்க ஒரு நாள் நாம் ஜோமணி கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு உயரமான இடத்துல நின்று இப்படி ஒன்றை காட்டுகிறார் அது ஒரு கடிதானே பார்ப்பதற்கு ஒரு சவ மாறி எனக்கு தெரிகின்றது அதனால அது ஒரு கனி அதை அவர் கையில் வைத்திருக்கிறார் அதை வாங்குவதற்கும் பறிப்பதற்கும் நிறைய கைகள் அதற்கு நேராக நீட்டப்படுகிறது இப்படி இருக்கும் போது கொடுக்கவில்லை நீளமாக அவர் பக்கத்தில் போகிறது அதில் அவர் வைக்கிறார் இழுத்து அவர் பார்க்க தலைமையாக தெரிகிறது அதை கொடுத்து சொல்லுகிறார் இதை புசுக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை என்று சொல்லுவதாகவும் நான் கேட்டேன் அந்தவருக்கு மைநீண்டாவதாக அதில் ஒரு பதவி கடித்து சாப்பிட்டுக் கொண்டார்கள் நாம் நினைக்கிறோம் நம்ம ஐயாவுக்கு கிடைத்திருந்தால் நமக்கும் கிடைக்கும் அது அவர்கள் தருவார்கள் நமக்கு என்று நான் அந்த நேரத்தில் எண்ணிக்கொண்டேன் அன்றோட நாமத்திற்கு மைமை அந்தபடினால அன்றவருக்கு ஸ்தோத்ரா அன்றவராயசு கிறிஸ்து ஜெயம் அவர் ஜெயம் பெற்றார் பெற்று அவர் இப்பொழுது எங்க இருக்கிறார் என்றால் திராவிருடைய உலக இருக்கிறார் அந்த அந்த ஜெயம் நமக்கும் உண்டு வெளிப்படுத்துல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராண்டு வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது நான் ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஜெயம் கொண்டு ஆண்டவராக சொந்த உலகத்தில் மனிதனாக அவர் வாழ்ந்தார் மனிதனுக்கு எல்லா சோதனைகளும் அவருக்கும் என்பது என்று நாம் காடுகிறோம் மனிதனுக்கு என்னென்ன சோதனை உண்டோ அத்தனை சோதனையோ அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது ஒன்றும் இடமில்லை அதாவது என்ன சொல்லக்கூடிய சாத்தான் சுலகாரம் அவரை விட்டு விளங்கியிருந்தான் மற்றபடி முழுவதும் அலைந்திருக்கிறான் பிலாவினுடைய சுத்தம் செய்ய விடாது ஜெயம் பெற்று பிலாவுக்கு அடுத்த உட்கார விடக்கூடாது என்பதை செய்ய வேண்டும் என்று அவன் பின்னாலே அலைந்தான் என்று என்னென்ன சோதனைகள் உண்டு அத்தனை சோதனைகளையும் கொண்டு வந்தான் கத்தல் என்ன சொல்லுகிறான் நான் ஜெயம் பெற்று இன்று பிலாவினுடைய ஒழுங்கு பாதத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது போல ஜெயம் பெறுகிற நீங்களும் அங்கே வருவீர்கள் ஒருவர் ஜெயம் பெற்ற ஒருவர் நமக்கு முன்னாலே இருக்கிறார் எல்லாவற்றிலும் சபை இழப்பார் பிரசுத்த நாமத்திற்கு மயும் அறுபடியா தேவடைய பிள்ளைகளை இதை பற்றி நான் விரிவுபடுத்தினால் போய்கொண்டே இருக்க அவ்வளவு பெரிய காரியமாக இது இருக்கிறது அறுபட ஆதி மனிதன் இழந்து போன அந்த நிலையே அந்த ஆதி மனிதன் துரத்தப்பட்டான் ஜீவ லட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று அவன் துரத்தப்பட்டான் பாலம் செய்தபடினான் மேர்தல் செய்தபடினா தேவன் நம்மை மேல் மனுமக்கள் மேல் கொண்டு அவருடைய குமாரனை அனுப்பி அந்த ஜீவ கனியை நமக்கு தருவதற்கு குமாரனையை பலியாக கொடுத்து விட்டார் என்று நாம் காணுகிறோம் அவருடைய பலியின் மூலமாகத்தான் நமக்கு அந்த மீட்பு உண்டதை கத்தனை அறிந்து அப்படி செய்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மைமு உண்டாவதாக கூடி வந்திருக்கிற பிள்ளைகளை நாம் ஒரு விசை நம்முடைய தாயின் வைப்பிலே பிறந்தோம் இரண்டாம் விசை நாம் தேவனால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஜென்ம சரீரமாக தாய் கோப்புகளுக்கு பிறந்த நாம் ஒருபோதும் ஒரு காரியத்திலும் நாம் ஜெயம் பெற ஆனால் ஜெயம் நான் மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் ஜெயம் என்று ஒன்றியமான ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தில் அப்போசராகிய யோவான் இங்கே எழுதுகிறதை நாம் காணுகிறோம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாததாக தேவனால் பிறப்பது மனிதனால் பிறப்பிக்கப்படுகிறது உலகத்தை ஜெயிக்காது தேவனால் பிறப்பிக்கப்படுகிறது உலகத்தை ஜெயிக்கும் ஏனென்றால் அந்த தேவன் ஜெயம் பெற்றவர் அவர் தேவத்தை ஜெயம்பெற்றவர்களுக்கு இடத்துல இருக்கிறார் அவரால் நாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒன்று அவருடைய பிள்ளைகளாக நமக்கு ஜெயம் உண்டு இன்று உலகத்திலே பாணிகளால் வாழ்கிற மனிதர்கள் ஜெயம்பட வேண்டும் என்று விரும்பினால் ஜெயம் பெற முடியாது என்று சொல்வார்கள் அப்படித்தான் நாங்கள் கடந்த காலத்தில் பிரயாசப்பட்டோம் தேவனுக்கு அறிவே நான் அந்த ஜெய வாழ்க்கையே அந்த புனித வாழ்க்கை பெறுவதற்கு எத்தனையோ தீர்மானங்களை பண்ணிவிட்டு இந்த திருச்சபையை காணுவதற்கு முன்னால் இந்த வழியை திறந்து கொள்வதற்கு முன்னால் இன்று நீ போய் சொன்னால் உன்னை நான் அடிப்பேன் என்ற திரைவை இன்னொரு எனக்கு சொல்கிறது போல நான் சொல்லியிருக்கிறேன் மீறல் செய்யும்போது அநேக முறை என்னுடைய சோட்டில் நானே அடித்திருக்கிறேன் எனக்கு அவமானம் உண்டாக செய்ய வேண்டும் என்று ஆனாலும் ஜெயம் கிடைக்கவில்லை மகிமை ஆனால் ஜெயம் எக்கே கிடைக்கும் என்றால் தேவனால் தேவனால் பிறப்பிக்கப்படும் தேவனால் பிறப்பிக்கப்படும் போது ஜெயத்தை பெறுகிறார்கள் ஆண்டவருக்கு மகிமை மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காத ஒருவரும் உலகத்தை ஜெயிக்கவே மாட்டார்கள் பார்ப்பதற்கு நீதிமன்ற்கள் போல் வெளியே தெரியலாம் ஆனால் அவர்கள் உள்நிலையில தேவனுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர்கள் எல்லாத்தையும் வீழ்ச்சி உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் அது அப்படினால் ஜெயம் எப்படி என்றால் தேவனால் பிறந்தவர் ஜெயம் வருவார் கத்திரிக்கை கிழக்கிலும் மேற்கிறோம் வனாந்திர ஜெயம் வராது ஜெயம் தேவனால் உண்டாகும் என்று சங்கதக்காரன் தாவதி ராஜாவும் சொல்லியிருக்கிறார் தேவனுக்கு மகிமே உண்டாவதாக அறபடுகிறார் என்று ஆண்டவர் உங்கள் மத்தியிலே காலையில் என்னோடு உணர்த்தி சொல்ல சொல்ல காரியம் இயேசுவின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிற இடம் என்ன என்றால் பரதேசு பரதேசு என்றால் ஆதி மனிதனாகி ஆதாம் வைக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை போன்ற அருமையான வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அங்கேதான் அந்த ஜீவ லட்சியத்தின் கனி இருக்கிறது அதை நமக்கு தரப்போகிறார் அந்த கடலை பார்த்து சொன்னார் நீயும் என்னோடு பிரதேசிலே வருவாய் என்ன அன்றவருக்கு மகிமை அதைத்தான் சிலர் சொல்லுகிறார்கள் அந்த கலர் ஞான ஸ்நானம் பெறவில்லை ஒன்றும் பெறவில்லை அவனுக்கு பிரதேசம் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா என்று உலகத்தில் நாடோடிகளாய் அழகிற சில ஓடியக்கார்கள் பிரசங்கப்படிக் கொண்டே அழைகிறார்கள் எவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் அவர் ஞானஸ்நானம் பெற்று இடையில பின்மாறி போற மனிதன் என்று நாம் சொல்லுகின்றோம் தான் அவனுக்கு ஆண்டவரை என்று அவர் சொல்லவும் அதாவது ஒரு அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு என்று அறியக்கூடிய அறிவுலாம் அவனுக்கு இருந்திருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இருசத்தாலும் யோகா சுற்றுப்புறத்தாலும் அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே யோகா இடத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள் அது இவன் ஞானஸ்தானம் பெற்றவன் தான் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்படினால் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு அவன் அந்த பரதேசை ான் நாம் காணுகிறோம் மரணத்தினாலியும் மனக்குலத்திற்கு இந்த மீட்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தபடியால் குமாரணியை தத்தமாக செய்து குமாரனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொல்படி கேட்டு பாவமனிப்பாய்ப்பை பெற்று உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் புனித தன்மையோடு வாழ்ந்து உலகம் மாம்சம் சாசல் வேகக்கூரமாக தினமும் நம்மிடத்தில் வரும் அவைகளை நாம் ஜெயித்து ஜெய வீரர்களாக வாழும்போது நமக்கு அந்த பரதேசம் கொடுப்போம் என்று சொல்லு அந்த கடலுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு தான் தேவனுக்கு வயமே இன்றி என்ன பரதேசில் இருப்பாய் நாம் தேவனோடு அமரப்போகிறோம் அந்த மேலான பாக்கியத்தை இயேசுவின் மரணத்தின் மூலமாக நாம் அடைந்திருக்கிறோம் அதை காத்துக்கொண்டு அந்த பாதையில முன்னேறுவோம் கற்பனுடைய எல்லா கிருமைகளுக்காகவும் நான் தேவனை சோதரித்துக் கொண்டு ஏசனாம்